மாணத்தால் அரி என்றும் எாவது ஏகமமாம் பிரம்மம் என்றும் இதயத்தால் உணர்வாய் என்றும் சோகமாம் மனத்திற்கு எட்டா சுயஞ்சோதி என்றும் சொன்னீர் மோகமாம் இரண்டு சங்கை முளைத்தன பறித்திடீரே இது முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி கவியன் பதினைந்து வஞ்சனில் பரவார்த்த குருவே சொன்ன வழிகள்ேன் இனிர் வசனம் கேடியில் சஞ்சலமற்று அகண்ட பூரணவாய் சித்தம் தராக்காரன் ஆவதன்றோ சமாயோகம் உஞ்சரை ஒத்து அரைவது தன் சுபாவமாகி ஒரு கணத்தில் பல உலகாய் உதிக்கும் இந்த நெஞ்சகம் ஒத்துவில் அசையா நிவாத தீப நிலை அடைவது எப்படியோ நீர் சொல்வீரே மூன்றாவது கேள்வி கவி என் பத்தொன்பது ஏகமாய் மனம் இறந்தால் ஜீவன் முத்தர் இருக்கு மட்டும் பிராரத்தம் ஏறினால் உண்பார் போகமானது புசித்து தொலைப்பதென்றோ புசிப்பதென்றால் மனந்தானும் போனதென்றே சோகமாம் மனம் இறந்தால் போகமில்லை தோன்றும் எனில் முத்தர் என்று சொல்லக்கூடாதே மோகமாம் எது குருவே நன்றாய் ஒளிந்தருள்வாய் தெளிந்ததன்றோ முத்திரானே இது கேள்வி எண் மூன்று கேள்வி எண் நான்கு கவியன் இருபத்தி ரெண்டு விவகார வேலையெல்லாம் சமாதி என்றால் நிகர்ப்பவன்றோ மனம் அலைந்து விடாதோ விட்டால் அவதானம் நழுவுமன்றோ இதான் கேள்வியன் நாலு கேள்வியன் ஐந்து இருபத்தி மூன்றாவது கவி தேகத்தன் அதனாகி அகர்த்தனாகி சீவனின்றி பிரம்மமாய் தெளிந்த முத்தன் போகத்தை உண்பனென்றால் கருத்தாவாமே பூரணமாம் அகர்த்தனுக்கு போகம் உண்டோ சோகத்தை அறுத்தருளும் குருவே இந்தத் துகளறுக்க வேண்டும் இது கேள்வியன் 5 அடுத்து கேள்விதிவழி நின்றிடவும் கருமிகளுக்கு அனுகுணமா உருதொழில் செய்திடவும் செய்யும் என்று துன்பம் அகற்றிய குருவே நலமா அருவீரே பாடல் எண் இருபத்தி கேள்வி எண் ஆறு அடுத்து கேள்வி எண் ஏழு பாடல் எண் இருபத்தி எட்டு சிகாமணியே கேளீர் நீர் வழி ஒக்கும் பரமுடன் இகமும் இழந்தவரன்றோ பலகுவர் மெஞ்ஞானம் விரவு முயற்சியில் மீண்டு அவர் அதை இனி வேண்டுவரோ வேண்டார் சிரவண மனநாதிகள் வேண்டாவோ சித்தம் உரைத்திடவே அடுத்து கேள்வியன் எட்டு கவியன் முப்பது ஐயா கேளீர் தத்துவ ஞானியும் போலே செய்யா நின்றேன் கண்டேன் உன்றேன் உண்டேன் சென்றேன் எனலாமோ பொய்யாம் விபரீதங்கள் அவர்க்கு போய் என்கீரே மெய்யாம் பிரம்ம இது அன்றே வெளியா உறையீரே அடுத்து கேள்வியன் ஒன்பது முப்பத்தி ரெண்டு காண்பது அசத்தியம் என்றாலும் அளவோ ஞான சுகம் தருமோ போனால் அன்றோ நன்றாம் நித்தை பொருந்திடல் வேண்டாவோ தானா நிட்டை புரிந்தால் செய்கை தவிர்த்தவன் எப்படியோ அடுத்து கேள்வி எண் பத்து கவி எண் முப்பத்தி குருவே ஆரோடருவாய் ஒரு தொழில் அற்றவருள் தியானாதிகள் சிலர் செய்பவர் என்னென்றார் இது கேள்வி எண் அடுத்து இன்றைக்குரிய கவியை பார்க்கலாம் இதுவரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் என்ன கேள்வி கேட்டாரு இதுக்கு முன்னாடி சீலர் என்ன கேள்வி கேட்டார்னா தியானங்களை பயிற்சி செய்வது ஜீவன் முக்தர்கள் தியான பயிற்சிகள் செய்கிறார்களே தியான நிலையிலே இருக்கிறார்களே என்றால் அது அவர்களுடைய பிராரத்த கர்மத்தின் வசத்தால் செய்கிறார்களே தவிர அவர்கள் அந்த ஒரு இச்சையோடு செய்வதில்லை அப்படின்ட்டு தியானம் கூட எதில் தான் சேர்க்கப்படுதா உலத் தொழில் அதுவும் ஒரு கர்மமாகத்தான் கருதப்படுகிறது அப்படின்றது மெய் வாக்கு அப்புறம் மனம் இந்த மூன்றினாலும் எந்த தொழில்கள் செய்தாலும் அது எல்லாமே கர்மத்திற்குள் வரும் ஆக தியானாதிகள் பழகுதல் தியானம் செய்தல் அப்படி என்பது கர்மத்திற்குள் வரும் அப்போ ஒருத்தர் தியான பயிற்சி செய்கிறார் என்று சொன்னால் அவர் ஜீவன் முக்தர் இல்லை அபியாசி ஜீவன்முத்த யானைகள் தியான பயிற்சியில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்காக பிராரத்த கர்மம் அப்படின்னு சொல்லி அதை நிறைவு செய்கிறார்கள் அடுத்து முப்பத்தி கவி இன்னைக்கு பார்க்கணும் நல்லவனே கேள் உலக உபகாரம் யானைகள் விவகாரம் அல்லது வேறு ஒரு பெரு பேரும் இலை அதனால் பிணியும் இல்லை வல்ல சிறுட்டி முதல் பல தொழிலால் பாவம் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈச அடைந்தனே இதுவரை ஜீவன் முத்தஞானியை பற்றியே போயிட்டு இருந்த தலைப்பு ஆகி யாருக்கு வந்து தொடர்பு கொடுத்துறாங்க ஈஸ்வரனோடு தொடர்பு கொடுத்துறாங்க இருவரையும் அந்த வார்த்தை பயன்படுத்தாமல் இருந்தவர் இப்போ பயன்படுத்துகிறார் நல்லவனே நல்லவனா சாது முப்பத்தி முடிச்சமா சரி இல்லை சரி முப்பத்தி அஞ்சு தான் தொடங்க சரி நல்லவணி அப்படின்னா சாது கேள் உலகு உபகாரம் அந்த போன கவி அவருக்கு விடை சொல்லியிருந்தாலும் கூட அவருக்கு குருநாதருக்கு திருப்தி அடையலை என கொஞ்சம் ஃபோர்ஸாக சொல்லிட்டமோனு குருநாதர் நினைக்கிறார் முன்னே சொன்னேனேன்னு சொன்னார் இல்லையா கர்மத்தின் வசத்தின் பிரகாரம் அவரவர்களுக்கு ஆகும் தொழில்களில் ஏற்கனவே சொன்னேன் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அதில் அவருக்கு திருப்தி பண்ணலை குருநாதருக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கத்தை கொடுக்குறார் நல்லவனை கேள் உலக உபகாரம் யானைகள் விவகாரம் யானைகள் செய்யக்கூடிய கர்மத்தை இதுவரைக்கும் எப்படி சொல்லிகிட்டே வந்தாருன்னா அவர்களுடைய பிராரத்த கர்மத்தை புசிப்பதற்காக அவர்கள் அந்த கர்மங்களில் ஈடுபடுகிறார்கள்னு சொன்னாரு இப்போ இன்னொன்று சேர்த்து சொல்றாரு உலக உபகாரம் ஏற்கனவே தத்துவ விளக்க படத்துல பலருக்கு உபகாரமாகன்ற சொல்லு பயன்படுத்தியிருக்கிறார் பார காரியமானாலும் பலருக்கு உபகாரமாக நேரதா செய்வன் அங்க பயன்படுத்தியிருக்கார் இப்போ அதை மீண்டும் ஞாபகப்படுத்துறார் உலக உபகாரம் ஞானிகள் விவகாரம் ஞானிகள் ஏதாவது கர்ம தொழில்கள் என்றால் அது கட்டாயம் உலகத்திற்கு நன்மையானவையாகத்தான் இருக்கும் அல்லது வேறு ஒரு பெரு பேரும் இலை அவர்களுக்கு அந்த கர்மத்தை செய்து அடைய வேண்டிய பலன் என்று ஒன்றும் இல்லை அதனால் பிணியும் இல்லை அப்படி பலன் ஏதாவது அவர்களுக்கு வருகிறது என்று சொன்னால்தான் பிறவின் பிணி அவர்களை தொடரும் பிறப்பு இறப்பு என்ற கணக்கு தொடரும் அவர்களுக்கு எந்த பெரு பேரும் இல்லை அதனால் அவர்களுக்கு என்னவும் கிடையாது பிறவின் பிணியும் கிடையாது வல்ல சிறுத்தி முதல் பல தொழிலால் வறு பாவம் இதுக்கு யாரை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் ஈஸ்வரன் சர்வேஸ்வரன் மாயையை தன் வசப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் சத்துவகுணமாகிய மாயையில் பிரதிநிம்பிக்கப்பட்ட சைதன்ய சுவரூபமாகிய ஈஸ்வரன் அவன் ஈஸ்வரன் இருக்கிறது கண்ணாடி வீட்டுக்குள்ள ஜீவன் இருக்கிறது சுத்தி மண்ணு மண்ணினால் கட்டப்பட்ட மண்சுவர் வீட்டுக்குள்ள மண் சுவர் வீட்டுக்குள்ளே இருக்கிறவனுக்கு வெளியே எதுவுமே தெரியாது கண்ணாடி வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவனுக்கு சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படி டிரான்ஸ்பரண்ட் எல்லாமே அவனுக்கு கிளியராக தெரியும் மாயே என்பது கண்ணாடி போல இந்த அவித்யா என்பது எது போல மண் சுவர் வீடு போல் அதுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திறப்பு துவாரங்கள் வழியாக மட்டுந்தான் அவன் உலகத்தை பார்க்க முடியும் ஆனால் ஈஸ்வரனுக்கு அப்படி இல்லை சர்வமும் அவனுக்கு கண் புருஷ சஹசிராட்ச சகசிரபா பல்லாயிர ஆயிரக்கணக்கான கண்களை உடையவன் ப பல்லாயிரணக்கான தலைகளை உடையவன் எல்லா கண்களும் யாருடைய உளவு அவன் வடிவான் எனினும் குருடர் காண்பாரோ எங்கும் எழுவது அவன் குரலாம் எனினும் செவிலர் கேட்பாரோன்னு கவிமணி பாடுறார் என்னதான் நாம் பேசுற எழுப்பக்கூடிய சப்தங்கள் இல்லாம யாருடைய சப்தமா அவனுடைய சப்தமா நாம் பார்க்கக்கூடிய பார்வை அனைத்துமே அவனுடைய பார்வைகளாம் அப்படி இருக்கப்ப ஈஸ்வரன் எப்படி அவனுக்கு மூன்று விதமான தொழில்கள் இருக்குது என்னென்ன தொழில் வல்ல சிருட்டி முதல் பல தொழிலார் சிருட்டி திதி லயம் இன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு அதுக்கு மூணு பேரை நியமனம் பண்ணியிருக்க யார் யாரா அயனாய் மாதாய் ஆன்ற ஈஸ்வரவாய் நாம சொல்ற ஈஸ்வரன் யார் அப்போ இந்த மூணு பேருக்கும் மேலே சர்வ சர்வ்ஞன் இந்த மூணு பேருக்கும் அந்தந்த டிபார்ட்மெண்ட் வேலை மட்டும் கொடுத்துருக்கார் அப்போ வல்ல சிருட்டிகள் முதல் பல தொழிலால் வறு புண்ணிய பாவம் இப்போ இந்த மூணு பேரை நியமனம் பண்ணி இதுக்கு அதிகாரியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரன் தான் எல்லாத்தையும் சொடுக்கி விட்டு வேலைகளை வாங்குறார் முப்பத்து முக்கோடி தேவதைகளும் அவருக்கு கீழே இயங்குது ஆனால் இந்த காரியங்கள் பொழுது ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது சம்பளம் கிடையாது நமக்கெல்லாம் என்ன உண்டு சம்பளம் உண்டு கிறிஸ்தவர்கள் ஒரு வசனம் சொல்கிறேன் பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னா பாவத்தின் சம்பளம் மரணம் இங்கே ஈஸ்வரனுக்கு எந்த சம்பளமும் கிடையாது அவன் எதையும் சம்பாதிப்பது கிடையாது முதல் யாருடைய முதல் அவனுடைய முதல் பிஸ்னஸ் யாருடைய பிஸ்னஸ் அவனுடைய பிஸ்னஸ் வியாபாரம் மற்ற இதில் வர பேங்க் யாருடைய பேங்க்கு அவருடைய பேங்க்கு பணம் போடுறதும் யார் தான் அவர்தான் பணத்தை எடுக்கிறதும் யார் தான் என்ன லாபம் என்ன பார்க்குற வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுற யாரும் இல்லை வேறொரு பேங்க் இல்லை வேறொரு வியாபாரி இல்லை மனோப்படியாக இருக்கக்கூடிய ஒரே நபர் யார் அது அதனால் அவருக்கு என்ன லாப நஷ்டம் கிடையாது பாவ புண்ணியங்கள் கிடையாது இப்போ நாம ஏதாவது ஒரு காரியத்தில் இறங்கிட்டோம்னா பயப்படணும் இதனால பாவம் வருமோ புண்ணியம் வருமோ ஈஸ்வரன் எந்த காரியத்தில் எப்போ வேணாலும் இறங்கிடலாம் அவருக்கு என்ன அவர் செய்யும் தொழிலார் என்னென்ன தொழில்கள் செய்கிறார் சிருட்டி திதி லயம் வாக்கல் காத்தல் அழித்தல் இதனால வரக்கூடிய புண்ணிய பாவங்கள் அவருக்கு கிடையாது கவர்மெண்ட்டு ஒருத்தரை தூக்குல போட்டுச்சுன்னு சொன்னால் கவர்மெண்ட் மேலே யாரும் கேஸ் போட மாட்டாங்க நாம யாரயாவது போய் தூக்குல போட்டோம்னா என்ன பண்ணாங்க பிடிச்சு போட்டுருவாங்க அப்ப ஈஸ்வரனும் அரசாங்கமும் ஒன்று போ ஒண்ணு ராஜாவும் ஈஸ்வரனும் ஒன்றுன்றது கேள்வி அப்ப அது போலவே ஈஸ்வரனுக்கு எப்படி அவனுடைய காரியங்களுக்கு அவனுடைய தொழில்களுக்கு பாவ புண்ணியங்கள் இல்லை என்பது போல எல்லாருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்துள்ளனே எல்லாவற்றுக்கும் ஈஸ்வரன் எந்த எதற்காண்டிதான் இருக்கிறாருன்னு சொன்னால் அனுகிரகம் செய்வதற்காக அனுப்பாது ஒரு அம்மா குழந்தையை வளர்க்குறா குழந்தைய வளர்க்குறான்னு சொன்னால் அவளுடைய நோக்கம் அந்த குழந்தைய காப்பாற்றி ஆளாக்குறது தான் நோக்கம் ஆனால் அதே அம்மா சாரி குழந்தைய அடியடி அடிக்கிறா கிள்ளுறா கொட்டுரா ஏன் அது சொல்கிற பேசி கேட்கணும் கூட கேண்டி அந்த குழந்தையை தான் நினைத்தது போல ஒரு நல்ல ஆளாக்க வேண்டுமென்றால் அதை என்ன பண்ணுறார் தனக்கேற்ற அந்த அந்த குணத்திற்கேற்றா போல அந்த குழந்தையை வளைப்பதற்காக சில நேரங்களில் என்ன பண்ணுறா அடிக்கிறார் சத்தம் போடுறா திறா எல்லாம் செய்கிறார் அப்போ அதுக்கெல்லாம் அவளுக்கு யாரும் கேஸ் போட மாட்டாங்க ஆனால் இப்போ வர போக்களை பார்த்தா கேஸ் போட்டுருவாங்க போடுறது வெளிநாடுகள் வெளிநாடுகளில் அப்படி சட்டம் இருக்குது குழந்தைய வளர்ப்பதற்கு என்ன கிடையாது வேறொருத்தர் ரைட்ஸ் பண்ண முடியாது அவள் அந்த குழந்தையை கொஞ்சுவதோ அந்த குழந்தையை அடிப்பதோ எல்லாம் அவளுக்கு உரிமை அதுக்கு யாரும் பாவ புண்ணியமே பார்ப்பது கிடையாது பாவ புண்ணியம் அவளுக்கு வராது அது அவனுடைய கடமை ஈஸ்வரனும் இந்த உலகை ஆக்கி காத்து அழித்து செய்யக்கூடிய அந்த தொழில்களுக்கு ஈஸ்வரனுக்கு பாவ புண்ணியங்கள் கிடையாது அவனுடைய நோக்கம் என்னதுன்னா உலக உபகாரம் இந்த உலக மக்கள் ஜீவர்களுக்கு அதான் ஈஸ்வர்பார்வையாலே முதுகூல சுபாமம் விட்டு முக்குணம் உயர்த்தவாமே சிருஷ்டியில கூட ஈஸ்வரன் தான் அவர் பார்வை பார்க்க கருணை பார்வை பார்த்து இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் விடிவு என்று சொல்லி ஒன்றுமே இல்லாமல் இருளில் மூழ்கி கிடந்த அந்த ஜீவாத்மாக்களை என்ன பண்ணுறாரு வெளியே விட்டு அவர்களுக்கு அஞ்ஞான சக்தியின் மூலம் என்னென்ன படைக்கு நிகேபசக்தியின் மூலம் பஞ்ச தன்மாத்திரைகளையும் கருவிகரணங்களையும் பஞ்ச மகாபூதங்களை கொண்டு தூள சரீரங்களையும் கொடுத்து என்ன சொல்றாரு சிவாஜி ஒரு படத்தை ஆடடா ஆடு என்று என்ன பண்ணி விட்டார் உள்ள விட்டுட்டார் அவரை கூப்பிட்டு வந்து அது போல ஆட சொன்னாதான் தெரியும் என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லி கேட்பார் அந்த உலகத்திற்குள்ளே கர்ம பூமியிலே நம்மை விட்டு விடுகிறார் அதில் ஒரு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார் ஐம்பது சதவீத சுதந்திரம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டார் மீதி ஐம்பது சதவீத சுதந்திரம் யார்கிட்ட கொடுத்துருக்காரு அந்தந்த ஜீவாத்மாகிட்ட சிந்தனை ஆற்றல் என்ற இதை இப்ப கேம் விளையாடுறதுல யார் யார் பார்ட்னரா இருக்காங்க ஒவ்வொருத்தரையும் பொறுத்தரவு சதவீதம் இப்ப பழைய முழுக்க முழுக்க யார் மேலையும் போட முடியாது ஈஸ்வரன் மேலையும் போட முடியாது பழைய முழுக்க முழுக்க ஜீவர்கள் மேலையும் போட முடியாது ரெண்டு பேருக்கும் சமமா வில பொறுப்பு இருக்கு இதுல ஈஸ்வரன் விளையாட்டு தெரிஞ்சவன் ஜீவன் விளையாட்டு தெரியாதவன் இருந்தாலும் ஜீனுக்கு கண் கட்டிருக்கார் ஈஸ்வரனும் கண்ணை கட்டினது போல நடிச்சிட்டு இருக்கிறார் அவருமே என்ன பண்ணி வச்சிருக்காரு தெரிஞ்சாலும் கண்ணு தெரிஞ்சாலும் கூட என்ன பண்ணி வச்சுருக்காரு கண்ணை கட்டி வச்சுக்கிறார் அப்போ ஃபிஃப்டி ஃபிஃப்டி அதை என்ன சொல்கிறாங்கன்னா வஸ்து தந்திரம் புருஷ தந்திரம் ஏன்னா மனிதனுடைய முயற்சி பாதி அந்த இறைவனுடைய அந்த ஆற்றல் இறைவனுடைய ஈர்க்கும் சக்தி பாதி இப்படியா வச்சு இந்த கர்மபூமியில நாம நம்மளை என்ன பண்ணியிருக்காரு விளையாட சொல்லி இருக்கிறார் இந்த விளையாட்டல சரியாக வெற்றி அடைந்து விட வேண்டும் ஆக ஈஸ்வரன் வந்து இந்த உலகத்தில் தொழில் வயப்படுவது எதனால் என்றால் அனுகிரகம் செய்வதற்குத்தானே ஒழிய அவர் இந்த சினிமா பட எடுத்து முடிச்சு வெற்றிகரமாக பணம் ஓடியது அப்படின்னு சொல்றதுக்கு இல்லை இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் இந்த படத்தினுடைய டைரக்டர் இந்த படத்தினுடைய ஹீரோன்னு பேர் வாங்கிறதுக்கு இல்லை ஈஸ்வரன் இந்த ஜீவாத்மாக்களுக்கு அனுகிரகம் செய்யும் பொருட்டே இந்த கர்மத்திலே ஈடுபடுகிறார் அதங்கெல்லாம் ஞாபகம் வச்சுருந்தோம் எல்லா புராணங்கள்லையும் அந்த தேவதைகள் அவதாரம் பண்ணுறது பார்த்திங்கன்னா இங்கே வந்து தேவர்கள் முப்பத்து முக்கோடி தேவர்களும் போய் முறையிடுவாங்க ஈஸ்வன் மகாதேவர்கிட்டயோ அல்லது மகாவிஷ்ணுவிட்டையோ பிரம்ம போய் என்ன பண்ணுவாங்க எல்லோரும் போய் எங்களை காப்பாத்துங்க நேரு நேரு பருவதில் பிரம்ம தேவர் வந்து இறங்கி உட்கார்ந்து அவர்கிட்ட ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது எல்லா தேவதைகளும் இந்திராதி தேவரெல்லாம் போய் கெஞ்சிறார் இந்த ராவணனுடைய தொல்லை தாங்க முடியவில்லை எங்களுக்கு ஒரு விடிவு காலம் சொல்லுங்கள் என்று கேட்க உடனே யாரை மனசு நினைக்கிறார் மகாவிஷ்ணுவை மனதிலே நினைக்க அவர் அந்த கருடன் மேல் பறந்து வந்து நேருமலையிலே கிரியிலே இறஞ்சுகிறார் இறந்தனோடனே மீண்டும் அந்த கன்சல்டேஷன் ஆரம்பிக்குது அப்போ அவர் சொன்னார் உங்களுக்காக நான் ஒரு அவதாரம் செய்கிறேன் ராமனாக அவதாரம் செய்கிறேன் அப்போ மகாவிஷ்ணுவே இறங்கி வர்றேன்னு சொல்லிட்டா அப்போ அவர்கிட்ட இருக்கக்கூடிய என்னது ஆதிசேடனாகட்டும் மற்ற சங்கு சக்கரங்களாகட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிறப்பெடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் வாயு பகவானாகட்டும் இந்திரனாகட்டும் எல்லாருமே அவரவர்கள் பங்குக்கு ஒவ்வொரு அவதாரத்தை எடுப்பதாக அங்கேயே என்ன பண்ணிடுறாங்க ஒத்துக்கிறாங்க முடிவு பண்ணிடுறாங்க அப்போ நோக்கம் என்ன அனுகிரகம் செய்வது தான் அவனுடைய நோக்கம் இந்த மக்களுக்கு இந்த ஜீவர்களுக்கு ஏதாவது வகையில் நன்மை செய்ய முடியுமா அதுக்கு தான் அவருடைய அந்த தொழில் வயப்படுகிறார் எல்லவருக்கும் அனுகிரகம் செய்யும் ஈசன் அடைந்திறனை ஆதலால் ஈஸ்வரனுக்கு பாவ புண்ணியங்களை கிடையாது ஈசனுமாய் அருவாய் உருவாகி எழுந்தருளுங்குருவேசனும் யானியும் ஒப்பென்றீரே எப்படி ஒப்பென்றால் ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனாமே இது கேள்வி என் பதினொன்று எதுவரைக்கு இருக்குன்னா ஈசனுமாய் அருவாய் உருவாகி எழுந்தருளும் குருவே ஈஸ்வனும் ஞானியும் ஒப்பெண்டியே எப்படி ஒப்பு கேள்வி எண் பதினொன்று போன கவி முப்பத்தி ஐந்தாவது கவியில ஈஸ்வரனும் ஜீவனும்னு ஒப்பு அப்படின்னு சொல்லி நேரடியா சொல்ல நேரடியா வார்த்தை பயன்படுத்தலை எப்படிதான் பயன்படுத்திருக்காரு உலக உபகாரம் யானைகள் விவகாரம் அதனால் அவர்களுக்கு பாவ புண்ணியம் வருவது கிடையாது அப்படின்றார் திரும்ப ஓமேயத்தில் என்ன சொல்கிறார் எதுபோலை என்றால் ஈஸ்வரன் சிருஷ்டி பதிலான தொழில்களில் ஈடுபட்டாலும் அவனுக்கு என்ன கிடையாது புண்ணிய பாவங்கள் கிடையாது இப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய அர்த்தம் என்ன ஆகவே ஞானிகளும் ஈஸ்வரனும் என்ன ஆகிறாங்க ஒப்பாகிறார்கள் என்பது அதில் வருவிக்கப்பட்ட விடை அந்த விடையை அவர் யார் சீடர் ஈசனுமாய் அப்பா குருநாதரையே சொல்லிட்டார் அப்போ நீங்கள் ஞானி ஜீவன்முக்தி ஞானி நீங்களேதான் ஈஸ்வரனும் ஈசருவாய் அருவாய் பிரம்மன்றது அருவாய் இருக்கக்கூடியது உருவாகி ஒரு ஒரு வடிவம் எடுத்து வந்ததினால நீங்கள் யார் உருவாகவும் இருக்கிறீர்கள் எழுந்தருளும் குருவே சர்வேஸ்வரனாகவும் நீங்களே இருக்கிறீர்கள் கூடஸ்த ஆத்மாவாகவும் நீங்களே இருக்கிறீர்கள் இப்பொழுது ஒரு மேனின் திருமேனி தாங்கிய குருவாகவும் நீங்களே இருக்கிறீர்கள் எனக்கு சகலமும் யார்தான் குருவாகி நீங்களே எழுந்தருளும் குருவே ஈசனும் ஞானியும் ஒப்பெந்தீரே எப்படி ஒப்பென்றால் எப்படி ரெண்டு பேரை சமன்படுத்துறீங்க ஈசனும் ஞானியும் மமதை அகந்தை இகந்ததினால் ஒப்பாம் ரெண்டு பேருக்கும் என்ன நான் மமதைனா எனதுன்னு அர்த்தம் அகந்தைனா நான் அர்த்தம் நான் எனது என்ற ரெண்டையும் அவர்கள் என்ன பண்ணுறாங்க விட்டு விட்டு செயல்படுகிறார்கள் அந்த ரெண்டு அடையாளங்கள் அவர்களுக்கு கிடையாது ஈசனுமாம் பல ஜீவருமாம் உலகெல்லாம் இவனானே அப்போ இந்த ஜீவன் மக்தி ஞானி ஈஸ்வரன் தான் அவனே பல ஜீவர்களும் அவனே இந்த உலக தான் சிருஷ்டியில் என்ன என்ன போட்டான் மாயியில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஈஸ்வரன் அவிந்தையில் பிரதிபிம்பிக்கக்கூடிய ஜீவகோடிகள் அஞ்ஞானத்தில் பிரதிநிம்பிக்கக்கூடிய உலகாதிகள் இந்த மூணுமே யாரு தான் சொல்கிறாரு ஜீவன் முத்த ஞானி இவர் எங்கே இருக்கிற எந்த நிலையில் இருக்க சச்சிதான பிரம்மமாகவே இருப்பதனால் அதற்குள்ளே இதனைத்தும் அடக்கம் என்பதால் ஈஸ்வரனும் ஜீவன் முக்த ஞானியே அவரேதான் பல ஜீவர்களும் அவரேதான் இந்த உலக அவருக்கு அந்நியமாக ஈஸ்வரனும் கிடையாது ஜீவர்களும் கிடையாது உலகனைத்தும் கிடையாது அப்படின்னு என்ன க எதை வச்சு ஒப்புமை சொல்றீங்க எதை வச்சு நிரூபணம் பண்ணுறீங்க ஈஸ்வரனுக்கும் நான் எனது என்பது கிடையாது ஜீவன் முத்த ஞானிக்கும் நான் எனது என்பது கிடையாது வீட்டில் வீட்டு அம்மா அஞ்சு பிள்ளைகள் கித்திருக்கார் அஞ்சு பிள்ளைகளை வளர்த்துட்டு அந்த வளர்த்துட்டு நேரம் அவளுக்கு அந்த குடும்பம் அப்படின்னு சொன்னால் என் குடும்பம் அப்படின்னு சொன்னால் அது யார் அம்மாக்கார் என்ன சொல்லுவா நான் என் குடும்பம் தான் சொல்லுவாள் ஆனால் எதெல்லாம் சேர்த்து சொல்கிறான் இந்த அஞ்சு பிள்ளைகளையும் சேர்த்துட்டு தான் சொல்கிறாள் என்னுடைய குடும்பம்னு சொல்கிறான் அதில் இதில் யார் ஒருத்தரையும் என்ன பண்ண முடியாது தனியாக பிரிக்க முடியாது ஆனால் இந்த பிள்ளைகள் தருதலை ஐயோ அது கொஞ்சம் கைகாலம் முளைச்சி ஆளாகிற வரைக்கும் தான் எல்லாம் அதுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வந்துட்டால் போதும் இது என்னது அப்படின்னு என்ன பண்ணிடுறோம் எல்லாம் அதுலேருந்து அது இயல்பாகவே அப்படி மரங்கள் வளர்கிறப்பையும் அப்படி பிரிக்கதில்லை கிளைகள் விட்டு வேர்கள் விட்டு தனித்தனியாக ஒரு மரத்துலேயும் இன்னொரு மரம் நம்முடைய வேர்லேயே முளைச்சிருது அப்படி அது இயல்பு அப்படி பண்ணி வச்சிருக்காரு ஆனால் அந்த உணர்வு அந்த ஒரு ஜீவாத்மா தனியாக என்ன பண்ணிடுறோம் ஒரு பிள்ளை வீட்டில் நான் வேற அப்படின்னு காட்டிடும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அது போல வேறு வேறுன்னு காட்டுறோம் கடைசியில் இந்த பைத்தியக்காரி அம்மா கடைசியில் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருந்தார் தானே இதெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார் கடைசியில் அவளுக்கு இப்போ ஞானம் வரும் என்ன ஞானம் வரும் இதெல்லாம் நான் கிடையாது அப்படின்றது அப்புறந்தான் ஞானம் ஈஸ்வரன் அதுபோல அதான் அம்மையே அப்பான்னு ஈஸ்வரன் அம்மைய அம்மின்னு சொல்கிறார் மணிவாசக பெருமான் சொல்கிறார் பாரு அம்மையே அப்பா அப்புறம் பால் நினைந்தோட்டும் தாயிலும் சால பறிந்து ஈஸ்வரனுடைய கருணையை நாம பெருச நினைக்கிறதுக்கு நேரம் இல்லை நினைச்சு பார்த்தோம்னா ஆயிரக்கணக்கான அம்மா வந்தாலும் யாருக்கு ஒப்பாகாது ஈஸ்வரனுக்கு ஒப்பாக இந்த உலகனைத்து ஒரு சேர தானாக பாவிக்கக்கூடிய அந்த பாவனை யாருடையது அதே போல ஜீவன் முத்த ஞானிகளுக்கும் அதே பாவனை இருக்கிறது ஆதலால் அவர்கள் யாருக்கு சமமாகிறார்கள் ஏன்னா உலகத்தில் எதுவும் ஜீவன் முக்த ஞானிகளுக்கு அந்நியமாக கிடையாது சமட்டி அகங்காரம் சமட்டி ஆ சமட்டி அகங்காரன்றது தனியாக கிடையாது எல்லா அகங்காரங்களையும் கூட்டி வந்தால் சமட்டி அகங்காரம் அதில் ஒரு அகங்காரம் கூட அதில் சமட்டி அகங்காரத்தில் என்னாக கூடாது மிஸ் ஆகக்கூடாது எல்லாம் வரம்பிய எல்லாம் கூட்டி பார்ப்பதே சமட்டியாகும் மிச்சமில்லாமல் எல்லா அகங்காரத்தையும் ஒண்ணு சேர்த்தாதான் எது கிடைக்கும் சமட்டி அகங்காரம் கிடைக்கும் அப்ப ஈஸ்வரன் யாரு ஒவ்வொரு ஜீவாத்மாக்களின் கூட்டு எல்லாம் சேர்ந்தாதான் ஈஸ்வரன் அதான் அப்ப ஜீவன் முக்தி ஞானி சமட்டி அகங்காரத்திற்கும் மேலாக எதுவா இருக்கிறார் பிரம்ம ஜானியா இருக்கிறதுனால உலகியல்ல ஈடுபடும் ஈஸ்வரனைப் போலவே தான் அவரும் ஈடுபடுகிறார் ஆனால் என்ன அவர் கிணத்துக்குள்ளிருந்து கிடக்கூடிய ஒரு தவளை போல ஈஸ்வரன் எப்படி இருக்கிறாரு வெளியில் கிடக்கிற தவளை போல இவருக்கு இந்த எது கொடுக்கப்பட்டிருக்கு இந்த தூளை சரீரம்ன்றதுக்குள்ளே இருக்கிறார் ஆனால் பாவனையினால் அவர் யார் தான் இருக்கிறார் அவருக்கு அந்த குடுவை இந்த குடுவைக்குள்ள இருக்கு ஜீவாத்மா சரி கேள்வி என் அதுக்கு என்ன சொல்றாரு என்றால் ஞானியும் ஈஸ்வனும் ஞானியும் மனதை அகந்தை இறந்ததினால் ஒப்பான் இதா அது ஒரே ஒரே வரியில விடை சொல்லிட்டேன் ஈஸ்வரனுக்கும் ஞானிக்கும் எனது நான் என்ற எண்ணம் இல்லை என்பதனால் அப்போ ஜீவன் முக்த ஞானி யார் அவன்தான் ஈஸ்வரன் அவன்தான் ஜீவன் அவன்தான் உலக அனைத்து எல்லா இன்னைக்கு நாம வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய பெரும்பாலான தேவதைகளை என்னன்னு சொல்றாங்க ஞானிகளாக இருந்த முன்னோர்கள் தான் சொல்றாங்க நம்ம சீமான அடிக்கடி சொல்றாருல முருகப்பெருமான் யார சொல் முருகப்பெருமான்னு யார சொல்ற எங்க முப்பாட்டன் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த உறவு முறை நெருக்கமா கொண்டாடுறார் யாரோ கடவுள் இல்ல அவர் எங்க முப்பாட்டம்னா அப்படின்னு சொல்ற அந்த உரிமையை எடுத்துக்கிறாங்க பெரும்பாலும் நாம வழிபடக்கூடிய தேவதைகள் அனைத்துமே யாராதான் இருக்கணும் வாழ்ந்து நம்மளுடைய சார்ந்த ஒரு பெருமக்கள் ஞானிகள் முன்னோர்களதான் இருக்கணும் அப்படின்றத அவருக்கு இப்ப ஞானம் வந்துருச்சு தெரியுது எல்லா ஜீவரும் இவன்தான் இவனாம் என்றீர் இவன்தான் முத்தி அடைந்து எல்லா ஜீவரும் முத்தி பெறாமல் இருப்பான் ஏனையா எல்லா ஜீவரும் வெவ்வேறானால் இவன் எல்லாம் மரணே எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே இதை நீர் மொழியீரே எல்லா ஜீவ இது கேள்வி எண் பன்னெண்டு குறிச்சுக்கிட்டோம் கேள்வி எது எது வரைக்கும் இந்த பாட்டு இந்த பாட்டு முழுக்க எல்லா ஜீவரும் இவனாம் என்றீர் அதே குரு சொல்லி கொடுத்தது குரு சொன்ன விடை அதை அப்படி திருப்பி சொல்றார் எல்லா ஜீவரும் இவனாம் என்று ஈர் ஒரு கேள்வியர் உருவாக்குறார் இவன்தான் முத்தி அடைந்து எல்லா ஜீவரும் முக்தி பெறாமல் இருப்பான் ஏன் ஐயா இது ஒரு கேள்வி அவர் சொன்ன விடையை வைத்துக்கொண்டே ஒரு கேள்வி கேட்டுருக்கார் அடுத்த வரியில் எல்லா ஜீவரும் வெவ்வேறு ஆனார் இவர் ஒரு விடையை வருவிச்சிக்கிறார் இல்லைப்பா தம்பி ஜீவர்கள் வேறு வேறு தனித்தனி அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆனால் இவன் எல்லாம் அலனே இவன் எல்லா ஜீவர்களும் ஆக மாட்டான் எல்லா பொருளும் உரை தருள் குருவே இதை நீர் மொழியிறேன் அப்ப ரெண்டு கேள்விகள் இதற்குள்ள ரெண்டு கேள்விகளையும் குரு சொன்னதாக ரெண்டு பதில்களையும் உள்ள வச்சிருக்காரு எல்லா சீவரும் இவனாம் என்று ஒரு பதிலை வச்சிருக்காரு எல்லா சீவரும் வெவ்வேறு ஒரு பதிலை இங்கே வச்சிருக்காரு இப்போ என்ன சீடனுடைய சந்தேகம் என்ன ஜீவர்கள் ஜீவ பேதம் ஜீவக்கோடி ஜீவர்கள் வந்து பேதப்பட்டவர்கள் கண்டப்பட்டவர்கள் அப்படிதான இருக்கு இல்லையா சிச்சாயை ஜீவகோடி அப்படின்றதான் அந்த சிச்சாயை ஜீவ கோடினா கோடிக்கணக்கானதாக கண்டப்படுத்தப்பட்டதுக்கு தான் அதில் பிரதிபிம்பிக்கக்கூடிய சைதன்யங்களுக்கு தான் என்னன்னு பேர் ஆபாச ஜீவன் பேர் அப்போ கண்டப்படுத்தப்பட்டுதானே இருக்கு இப்போ இவர் எல்லா ஜீவரும் இவன் சொன்னீங்களே அப்போ ஜீவர்கள் கண்டப்பட்டவர்களா அல்லது அகண்டமாக இருப்பவர்களா இது தெரிஞ்சுதான் ஒரு ஜீவனா அல்லது பல ஜீவர்களா இந்த எல்லா ஜீவர்களும் இந்த ஜீவன் முக்கிய ஞானிதான் என்று சொன்னீர்கள் என்றால் இவன் முக்தி அடைந்து விட்டான் என்று சொன்னால் அதே சமயத்துல எல்லா ஜீவர்களும் என்ன அடைந்திருக்கணும் முக்தி அடைந்திருக்கணும் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்ட்டீங்கல்ல இல்லை இல்லப்பா ஜீவர்கள் எல்லாம் என்று சொன்னால் ஜீவர்கள் கண்டப்பட்டவர்களே என்று சொன்னார் இவன் எல்லாம் அல்ல அப்ப இவன் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமாக அபிமானிக்கக்கூடியவனாக இல்லை ஜீவர்கள் வெவ்வேறு தனித்தனி இவர் ஜீவன் முத்த ஞானி ஈஸ்வரனும் இவன் தான் ஜீவகோடிகளும் இவன் உலகாதிகளும் இவன் சொல்லி முடிவு சொன்னீங்களே அப்ப ஜீவர்கள் வெவ்வேறு என்று சொன்னால் அப்ப இவன் யாரு கிடையாது ஞானி அனைத்தையும் அவர்கள் அபிமானிப்பவன் கிடையாது அதனால் அவன் யாருக்கு சமமாக முடியாது சமமாக முடியாது ஞானம் அடைந்தால் எல்லா ஜீவர்களும் ஞானம் அடைந்திருக்க வேண்டும் தானே கேள்வி கொஞ்சம் சிக்கலா இருக்கு மாதிரி தெரியுதா ஒரு ஜீவன் முக்தி ஞானி ஜீவன் முக்தி பெற்றால் உலக அனைத்தும் என்ன என்ன ஈஸ்வரன் ஜீவகோடிகள் உலகம் எல்லாமே முக்தி அடைந்திருக்கணும் இங்க முக்தின்ற பேச்சு ஈஸ்வரனுக்கு கிடையாது உலகாதிகளுக்கு ஜட பொருள்களுக்கும் கிடையாது யாருக்கு மட்டும்தான் பேசப்படும் அதனால ஜீவகோடியில் எல்லாரும் என்ன அடைஞ்சிருக்கணும் முக்தி அடைஞ்சிருக்கணும் எப்படி குருநாதர தண்டில் கொண்டாது பார்க்கணும் அகமேடும் ஏகம் அநேக விதம் ஜீவர் அகமேலும் அந்த உபாதிகள் அளவிலை சகமுழுதும் குளிர் சந்திரன் ஏகம் சலசந்திரர் பலவாம் சகமதில் ஏரி குளம் சிறுகுடி சால் சட்டி குடம் பலவாள் கவி அடுத்த பாட்டை தொடர்றதுனால அடுத்த பாட்டை சேர்த்தே படிச்சிடுவோம் சட்டி குடங்களில் ஒன்று நசைத்திடில் அதையும் சலசந்திரன் ஒட்டு முதல் சந்திரனோடு கூடும் ஒளிந்தவை கூடாவே கூடவே போட்டுக்கிட்டோம் கூடவே டூன்றதை டாவன் ஆனால் கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் குருவுக்கா தெரியாத விட சொல்றதுக்கு அவர்கிட்ட எத்தனை நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வச்சிருக்காரு ஒவ்வொரு எக்ஸாம்பிள் சொல்லி ஒவ்வொரு விடையை என்ன பண்ணிடுவாரு கொண்டு வந்து தடவை கனா அப்படின்றத கனவை வைத்து போன கேள்விக்கு என்ன பண்றாரு கொண்டு வர நல்ல அருமையான எக்ஸாம்பிள்ஸ் வேதாந்தம் வந்து அவட்சேதவாதம் அல்லது ஆபாசவாதம் ரெண்டு வாதங்கள் இருக்கிற வரைக்கும் வேதாந்தத்தை யாரும் ஒன்றும் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது விடைகள்லாம் இதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க ஒன்று ஆகாசத்தை வைத்து சொல்லக்கூடியது மற்றொன்று சூரியனும் அதனுடைய பிரதிபிம்பத்தை வைத்து சொல்லக்கூடியது ஒன்று அபச்சேதவாதம் ஆகாசத்தை வைத்து சொல்லக்கூடியது இன்னொன்று வந்து பிரதிபிம்பாதம் ஆகாசவாதம் அகமெனும் ஆன்மா பூரணம் ஏகம் இது வந்து ஆத்மாவினுடைய லட்சணங்கள் பிரம்மத்துக்கு லட்சணங்கள் ஆத்மா வந்து எப்படிப்பட்டது பூரணம் ஏகம் அநேக விதம் ஜீவன் ஜீவன் சொன்னாலே அது ஒன்று இல்லை பல அதாவது சிருஷ்டி கிரம சிருஷ்டிலேயே ஜீவ கோடி அப்படின்னு சொன்னார் எண்ணில் அடங்கா அப்படின்னு சொன்னார் விதம் ஜீவன் ஜீவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க பல பலவா இருக்கிறார்கள் அக வேணும் அந்த கரண உபாதிகள் அளவிலை அதனால பல பல ஜீவர்களாக இருப்பதனால ஒவ்வொருத்தருக்கும் இறைவன் என்ன கொடுத்துருக்கார் அந்த கரணங்கள் தனித்தனியா கொடுத்துருக்குறார் ஹாஸ்டல்ல ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தனித்தனியா என்ன கொடுத்துருப்பாங்க ரெட்டி கொடுத்துருப்பாங்க இல்லையா ஒரு சாதியும் போட்டு கொடுத்துருப்பாங்க நாங்கள் திருவண்ணாமலைக்கு அப்படித்தான் நினைச்சுட்டு இருக்கோம் திருவண்ணாமலை சாதுகளுக்கெல்லாம் நாங்க இங்க இருக்கல என்ன கொடுத்துடணும் எறும்பு பெட்டி ரேக் மாதிரி நிறைய பெட்டியல் அதில் ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக பொருள் வச்சுக்கிறதுக்கு என்ன வச்சுக்கணும் சாவி ஊற்றுணும் அவங்க வாட்டை அந்த பெட்டி எதில் சுமந்துட்டு போகாமல் உள்ள மட்டும் முக்கியமானதை மட்டும் எடுத்துகிட்டு அவங்க வாட்டை சுற்றிட்டு வரணும் சாவி அவங்க கையில் இருக்கும் பொருளும் பாதுகாப்பாக இருக்கும் நம்பிக்கையாக போகலாம் இல்லாட்டா இவங்க எங்கே போனாலும் என்ன பண்ண வேண்டியிருக்கு சுமந்து சுமந்து போய்ட்டு இருக்கிறது அது ஒன்று தானே அது மேலே தான் ஞாபகம் இருக்கும் அப்போ அதை ஹாஸ்டல்லையும் அது மாதிரி என்ன பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக ஒரு பெட்டி கொடுத்துருப்பாங்க இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க அம்மா அப்பா பார்க்க வர்றப்ப என்ன கொண்டு வருவாங்க ஏதாவது தீனி கொண்டு வான் அதை வாங்கி பத்திரமாக உள்ளே வச்சுருப்பான் வச்சு யாரும் சுற்றி முற்றி பார்த்துட்டு ஆள் இல்லாத நேரம் எடுத்து எடுத்து ஒரு சிலர் அப்படி இல்லை வந்த மொத்தமாக எல்லாரையும் உட்கார வச்சு சாப்பிட்றோம் ஒன்று இதை பத்திரமா வச்சு மற்றவங்கள்கிட்ட வாங்கி சாப்பிட்றோம் ஆமாம் இப்படி பலவிதமாக இருக்குது அதனால் இறைவன் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பெட்டி கொடுத்துருக்காரு என்னது அம்சக்கரணம் பெட்டி சேஃப்டியாக வச்சுக்கப்பா உனக்கு என்னென்ன வைக்கணுமோ வச்சுக்கோன்னா அதில் நல்ல பொருளும் வச்சுருக்கான் கெட்ட பொருளும் வச்சிருக்கான் யாரும் போய் பார்க்கறதுக்கு இல்லை யாரையும் உடம்பும் மாட்டான் என்ன நெருங்கிய க கருத்தொருமித்த காதல் வயப்பட்ட ரெண்டு பேசினா கூட எதை சொல்ல மாட்டான் உள்ளே என்ன வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டான் அதனால தான் சொன்னது கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்ற விஷயம் அதில் தான் என்ன தான் ரெண்டு பேரும் நகமும் சதையும் போல உடலும் உயிரும் போல் இருந்தாங்கன்னாலும் அந்த அந்தக்கரணத்துக்குள்ளே உள்ள ரகசியம்ன்றது யாருக்கும் அந்தந்த அவனுக்கே தான் வெளிச்சம் வேறு யாருக்கும் அது தெரியாது அது இறைவன் நம்ம கொடுத்துருக்க ஒரு கிஃப்ட்டு பேக் கொஞ்சமா அது தெரியலான் தெரியும் ஆனால் உள்ள பத்திரமா என்ன பண்ணிக்கலாம் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்து வச்சுக்கலாம் அளவிலை அந்த உபாதிகள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் தனித்தனியாக இருப்பதனாலே அதை எண்ணிக்கையில் என்ன பண்ண முடியாது அடக்க முடியாது ஆதடினால் சகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் சந்திரன் வந்து ஒருத்தரையே தான் இரவு நேரத்தை அலங்கரிக்க வளம் வரக்கூடிய சந்திரன் ஒருவனே அவன்தான் இரவு நேரத்தினுடைய நாயகன் எல்லா உயிர்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே மயக்கமாக வைத்திருக்கக்கூடிய நாயகன் இரவு நேரத்து நாயகன் யார் அவன் சந்திரன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சந்திரன் என்ன பண்ணிடுவான் மயக்கிடுவான் அது அவனுடைய வேலை சூரியன் எப்படிப்பட்ட இரு ஆளாக இருந்தாலும் என்ன பண்ணிடுவான் வேலை வாங்கிடுவான் ஒருத்தருக்கு ஒரு டியூட்டி கொடுக்கப்பட்டிருக்கு பகல் கூறாக வேலை வாங்கிறது சூரியனுடையது இரவு கூறாக அவங்கள மயக்கத்தில் வச்சுருக்கு அது யாருடையது சந்திரனுடையது அதனால தான் சந்திரன் மயக்கம் கொடுத்தாலும் அதையும் தாண்டி மயக்க தவற அடுத்து சந்திரன் ஏகம் சலசந்திரர் பலவா இந்த சித்ரா பௌர்ணமி முழு நிலவரக்கு ஆத்துல இருந்து பூஜை எல்லாம் பண்றது எல்லாம் எதுக்கு அந்த நாள் தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த சித்ரா பௌர்ணமி சமயம் மழை எதுவுமே இருக்காது ஆத்துல தண்ணி ஓட்டமும் பெருசா இருக்காது மணல் பரப்பு ஆகாயத்தில் என்ன இருக்க போகுது முழு நிலவு இருக்க போகுது அந்த மக்கள் ஆனந்தமாக இருக்கணும் அனுபவிக்கணும் அந்த இயற்கையன்று தான் அந்த சித்ரா பௌர்ணமி விழாவே வந்திருக்கும் நினைக்கிறேன் அது ஒருத்தர் இருந்தால் சந்தோஷமாக இருக்காது ஓரே கூடி ஆத்துக்குள்ளே வந்து இருந்து அது மதுரை பட்டணத்தில் காலங்காலமாக நடந்துட்டு இருந்துச்சு இப்போ வைகை ஆறு சித்ரா பௌர்ணமி வருது மக்கள்லாம் வர்றாங்க ஆனால் ஆற்றுல எது மட்டும் அழகரும் வர்றாரு அழகரும் வர்றாரு ஆனால் யார் மட்டும் காணும் மணலை மட்டும் காணும் அந்த கீழே வெறிப்பு இறைவனாக வெறித்த அந்த படுக்கை மாதிரி இருந்தா தானே மக்கள் வந்து உட்காந்து சந்தோஷமா ஆனந்தமா ஆடி பாடி சாப்பிட்டு வழிபாடுகளை பண்ணிட்டு போகலாம் இவங்க போயிட்டு அடுத்த வருஷத்துக்கு வரதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க அள்ளிட்டாங்க ஒன்றும் இல்லாமல் அள்ளிட்டாங்க வெறும் கட்டாண்டரையும் குண்டும்ங்குழியமா சாக்கடையுமா குப்பையா முள் முள் மரங்களா சொல்கிறதுக்கே ரொம்ப சங்கடமாக இருக்கும் அப்போது சித்ரா பவன்மி பெரியவங்க கொண்டாடுறதுடைய நோக்கமே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இறைவனுடைய பெயராலை ஆனந்தமாக ஆடிப்பாடி கழிக்கிறோம் கிராமங்கள்லேருந்து ஒரு வாரம் முன்னாடியே என்ன பண்ணிடுவாங்க வண்டி கட்டி கொண்டு வந்துடுவாங்க ஆடு மாடுகளோடு வந்துடுவாங்க சா எல்லாம் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்துடுவாங்க அங்கங்கே வண்டி கட்டி உட்காந்து சமைச்சி சாப்பிட்டு அது ஆகாயந்தான் அப்போ கூரை சில மணல் தான் வீட்டு தரை ஆனந்தமா இருந்தேன் இப்போ என்ன அவசரமா அவசரமா போற மாதிரி ஆயிடுச்சு அப்ப ஜகம் முழுதும் குளிர் சந்திரன் ஏகம் எல்லாருக்கும் குளிர்ச்சியை தரக்கூடிய சந்திரன் ஒருவரே சலசந்திரர் பலவா ஆனால் பிரதிபிம்பிக்க கூடிய ஜலத்தில் பிரதிபிம்பிக்கக்கூடிய சந்திரர்கள் பலவாக இருக்கிறார்கள் எதிலாம் பிரதிபிம்பிக்கிறார்கள் சகமதில் ஏரி குளம் சிறு குடி சால் சட்டி குடம் பலவால் பல பல பிடிக்கப்பட்ட அந்த ஜலத்திலே சந்திரன் பல பலவாக என்ன பண்ணுறாரு பிரதிபிம்பிக்கிறார் அதில் அந்த நீரினுடைய தன்மையை பொறுத்து அவருடைய தன்மை மாறுகிறது என்னது சில பேர் செவப்பு தண்ணியாக இந்த சிவகங்கை சீமையில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எப்படி இருக்கும் செவப்பு கலர்லையே இருக்கும் சிலதுல பால் நேரத்துல இருக்கும் தண்ணி அப்படி ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான தண்ணிக்கு அதனுடைய குணமும் இருக்கும் அதுக்கேற்ற போல சந்திரனுடைய தூய்மையான தண்ணீர்ல பிரதிபிம்பிக்கிற சந்திரன் இப்படியே இருப்பாரு சந்திரனாகவே இருப்பார் மற்ற களங்களான நீர்ல இருக்கிறப்ப எப்படி இருப்பாரு அதுவும் அவரும் பாக்குறதுக்கு அவ்வளவு தெளிவா இருக்க மாட்டார் இப்படி எந்தெந்த பாத்திரங்கள் இருக்கின்றனவோ அந்தந்த பாத்திரங்களைக் கேட்டா போல சந்திரனுடைய பிரதிபிம்பம் பிடிக்கப்படுகிறது அந்தக்கரண உபாதிகள் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் உள்ளே வைத்திருக்கக்கூடிய சத்துவசரி ரஜோ தமோ குணங்களுக்கு ஏற்றாற் போல இந்த சைதன்யத்தினுடைய பிரதிபிம்ப தன்மையும் என்னாகிறது மாறுகிறது சட்டி குணங்களில் ஒன்று நசித்திடி அதனு அதீனூர் சலசந்திரன் இப்ப எனது ஒரு ஜீவன் முக்த ஞானி என்பது என்னவென்றால் பல்லாயிரக்கணக்கான சட்டி குடங்கள் இருக்குது பல்லாயிரக்கணக்கான ஜலசந்திரர்கள் இருக்கிறார்கள் அந்த அதில் ஒரு சட்டி குடம் ஒரு குடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவான்மா அது முக்தி அடைந்து விட்டது என்பது எதுபோல் என்றால் அந்த பாத்திரம் உடைக்கப்பட்டது அதில் ஜலசந்திரன் எதோடு போய் சேர்ந்துரும் அந்த ஒரிஜினல் அந்த பின்பத்தோடு போய் சேர்ந்துடும் சட்டிகூடங்களில் ஒன்று நசித்திடில் அதிலும் சில சந்திரன் ஒட்டு முதல் சந்திரனோடு கூடும் அந்த ஒரு சந்திரன் தான் அந்த மூலச்சந்திரன் ஆகிய பிரதிபி பிம்பத்தோடு ஐக்கியமாகினே தவிர மற்ற இருக்கக்கூடிய மற்ற பல்லாயிரக்கணக்கான சட்டிகுடங்களில் இருக்கக்கூடிய சந்திரன் அப்படியேதான் பிரதிபிம்பித்தபடி இருக்கும் ஒட்டு சந்திரனோடு கூடும் ஒளிந்தவை கூடாவே மற்ற பாத்திரங்களில் இருக்கக்கூடிய பிரதிபிம்பிக்கப்பட்ட சந்திரன் எதோடு போய் சேராது அந்த முதல் சந்திரனோடு சேராது கட்டும் உபாதி லசித்தெடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் உபாதி நசித்திடு ஜீவன் இவனுக்கு என்னென்ன உபாதிகள் இருக்கு காரண சரீரம்ன்றது ஒரு உபாதி தூள சரீரன்றது ஒரு உபாதி சூக்ம சரீரன்றது ஒரு உபாதி இப்போ முதல்ல ஜீவன் முத்தி ஞானி எந்த உபாதியை நாசம் செய்து விட்டார் காரண சரீரம் என்ற உபாதியை நாசம் செய்து விட்டார் அப்போ அப்படி அவர் ஒரே ஒரு ஜீவன் நாசம் செய்ததற்கு மற்ற பல்லாயிரக்கணக்கான ஜீவர்களுடைய காரண சரீரம் நாசமாகவில்லை அது அப்படியே தான் இருக்கிறது கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் உபாதியினால் கட்டப்பட்ட அந்த உபாதி நசிக்கப்பெற்ற ஜீவன் அதாவது ஜீவன் முட்டல் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் அவருக்கு தான் எது கிட்டும் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கியம் கிட்டுகிறது காரணமாகிய ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் அடுத்தது அதை பிராக்கெட் போட்டு அடுத்தது பிரிச்சுக்கிட்டோம் உபாதி கெடாதவ கேவலம் ஆகாதே அது தனி அந்த ஸ்டேட்மெண்ட்டை பிரிக்கிற ஒருவரை சொல்லியிருந்த பாருங்க கட்டும் உபாதி நசித்திடு ஜீவன் காரண ஆன்மாவில் கிட்டும் ஐக்கியம் அது ஒரு பிராக்கெட் போட்டு முடிச்சுக்கணும் உபாதி கெடாதவர் கேவலம் ஆகாரே அது தனி அப்ப உபாதி கெட்டவர் எதோடு ஐக்கியம் ஆகிவிட்டார் ஆன்மாவோடு ஐக்கியம் ஆகிவிட்டார் உபாதி கெடாதவர் கேவலம்ன்றது ஆன்மாவுக்கு இன்னொரு பேர் அவர் ஆன்மாவோடு ஐக்கியம் ஆகவில்லை ஓமேயம் எங்க இருக்கு மேலே ரெண்டு வரிகள்ல இருக்கு ஒரு சட்டி குடம் நசித்து போய்விட்டால் அதுல உள்ள ஜலசந்திரன் எதோடு போய் மூல ஆகிய ஆன்மா மூலச்சந்திரனை ஆன்மாவோடு ஒப்பிடுகிறார்கள் இங்கே உள்ள சட்டி பாத்திரங்கள்லாம் எதோடு ஒப்பிடுகிறார்கள் உபாதிகளோடு ஒப்பிடுகிறார்கள் அதில் அந்த பிரதிநிதிக்கப்பட்ட அந்த சந்திரனுடைய நிழலை எதுக்கு ஒப்பிடுகிறார்கள் ஜீவனோடு ஒப்பிடுகிறார்கள் இதையும் ஒரு படம் மூலம் போட்டு பார்த்துக்கணும் அப்படி இந்த காரண சரீரம் என்ற உபாதி நீங்க பெறாதவர்கள் அப்படின்னு சொல்லி அவருடைய அந்த சந்தேகத்தை இந்த அளவிலே நீக்கி வைக்கிறார்கள் இந்த கேள்வி பன்னெண்ட ஒரு தடவை மூணு பாட்டை சேர்த்தே படிக்கிறான் முப்பத்தி ஏழு முப்பத்தி எல்லா சீவரும் இவனாம் என்றீர் இவன்தான் அடைந்து எல்லா சீவரும் முத்தி பெறாமல் இருப்பான் ஏனையார் எல்லா சீவரும் வெவ்வேறான இவன் எல்லா மலனே எல்லா பொருளும் உரைத்தருள் குருவே இதை நீர் மொழீரே அகமெனும் ஆன்மா பூரணம் ஏகம் அநேக திறம் ஜீவன் அகமினும் அந்த கரண உபாதிகள் அளவிலை ஆதளினால் சகமுழுதும் குடில் சந்திரன் ஏ சலசந்திரர் பலவான் சகமதில் ஏரி குளம் சிறு குடிசாள் சட்டி குடம் பலவாள் சட்டி குடங்களில் ஒன்று நசித்திடி சலசந்திரன் ஒட்டு முதல் சந்திரனொடு கூடும் ஒளிந்தவை கூடாது கட்டும்பாதி நதித்தெடு ஜீவன் காரண ஆன்மாரில் கிட்ட ஐக்கியம் உபாதிகிடாதே அடுத்து கேள்வியன் பதிமூன்று இவன் அயன் மால் சிவனாகிய ஈசருள் எப்படி ஒப்பாவான் சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திதி நாசங்கள் செய்வார் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார் தவம் மிகு குருவே இவனுக்கு அவையில் ஓர் சற்றும் காணேனே நாம் சாமியார் ஆகி அப்படியே வெளியே சுற்றுக்கு போகிறோம்ல பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறோம் ஹோட்டலில் சாப்பிட போகிறோம் நிறைய திருவிழாக்களுக்கு போகிறோம் லெக்சர் பண்ணுறதுக்கு போகிறோம் மீட்டிங்களுக்கு போகிறோம் பல இடங்களுக்கும் போகிறோம் அதில் சிலர் அப்படியே நம்மளை கார்னர் பண்ணி வந்துடுவாங்க கண்ணுக்கு முன்னாடி நேராக பார்ப்பேன் சாமி சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு என்ன சொல்ற நீங்கள் ஐயா யாரு எங்கேருந்து ஒன்று இல்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க எனக்கு என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க அப்படின் அருள் வாக்காத பேரு அவங்க சொல்றாங்க உங்களுக்கு தெரியும் என்னுடைய என்னுடைய எதிர்காலம் அல்லது நான் யார் என்னுடைய பிரச்சனை என்னன்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நல்லா தெரியும் அவங்க நம்பிக்கையோடு வர்றாங்க சொல்லுங்க அதை சொல்லுங்க அப்படியே நம்ம பேர்ந்து பேர்ந்து கொஞ்சம் நேரம் முழிக்க வேண்டியதா என்ன பண்ணுறது ஒரு நம்பிக்கையோடு வர நம்பிக்கையை நம்ம கெடுத்துடவும் கூடாது இல்லைங்கய்யா அப்புறம் இப்போ சொல்ல முடியாது வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதுக்குன்னு ஒரு நேரம் இருக்கே அப்போ தான் சொல்ல முடியும் சொல்லி மெல்ல அவங்கள என்ன பண்ணி விட்டுறணும் காட்டி விட்டுறணும் நேரம் அடிக்கல அது அவங்களுடைய நம்பிக்கை கெடுக்கிறது தப்பு அவங்க ஆத்மவிசாரம் போன்ற கேள்வி முதலுக்கு வந்தால் தான் அந்த இதை சும்மா ஒருத்தர் நம்பிக்கிட்டு இருக்க நம்பிக்கையை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது எடுத்துட கூட அதுக்கு என்ன சொன்னோம் ஐயா அப்படி சொல்கிறதா இருந்தாலும் அதாவது அப்படின்னா நான் எதை ஒத்துக்கிறேன்னு அர்த்தம் எனக்கு எல்லாம் தெரியுமா ஒத்துக்கிட்டு ஆனால் அது சொல்கிற நேரம் எது கிடையாது இப்போ கிடையாது ஐயா அதுக்கு ஒரு நேரம் இருக்குது அப்போ அப்போ எப்போ பார்க்கலாம் சொல்லுங்கள் எங்கே பார்க்கலாம்னு சொல்லுங்கள் நான் சொல்கிறேன் அதையும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்ல அவங்கள என்ன பண்ணி விட்டுறோம் கிளப்பி விட்றேன் அப்போ ஞானிகள் அப்படின்னு சொன்னால் என்ன எதிர்பார்க்குறாங்க மக்கள் எப்படி எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னால் ஏதாவது அவங்களுக்கு நம்மளுடைய எதிர்காலம் எல்லாம் தெரியும் உலகத்திற்கு என்ன நடக்க போகிறது என்று தெரியும் முதல்ல நாம் மனுஷன்றதை மறந்துவிட்டாங்க அது வேற ஞானியாக பார்க்குறாங்க அது அப்புறம் ஞானியாக பார்த்தாலும் ஈஸ்வரனாக பார்க்குறாங்க அப்புறம் ஈஸ்வரனாக பார்த்தாலும் மூன்று காலங்களையும் சொல்லி ஆரணும் ரொம்ப கடினமான வேலையாச்சு சரி நமக்குன்னு ஒரு தனியாக கார் ஈர் இருந்தால் வெளியே தெரியாமல் போயிட்டு வந்துடலாம் பப்ளிக்கோடு மூவ் பண்ணுறப்ப இது ரொம்ப சிரமம் ஒரு விளையாட்டாக தான் நடந்துச்சு நாங்கள் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி ராஜபாலயம் பாலிடெக்னிக்கில் பிஏசி ராமசாமி ராஜா பல் தொழில்நுட்ப கல்லூரியெலாம் படித்தோம் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து எங்களுடைய பேட்ச் ஸ்டூடண்ட் எல்லாமே எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் சேர்ந்து அந்த வருட பேட்ச் ஸ்டூடண்ட்டெல்லாம் சந்திக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி நான் அப்போ தான் இலங்கையிலேருந்து வந்து தத்துவ ஞான சபையில் இரு இருந்த நேரம் அதை எப்படியோ நம்ம ஃபோன் நம்பரு கண்டுபிடிச்சி அட்ரஸ்ஸு கண்டுபிடிச்சி ஃபாலோ பண்ணி வந்துட்டாங்க அப்போ அந்த குறிப்பிட்ட நாளில் மூணு நாள் விழா நடத்துனாங்க நம்மளையும் கூப்பிட்டு போயிட்டாங்க போய் ஒவ்வொருத்தருக்கும் அப்பப்போ வித்தியாசமான முகங்கள்லாம் நாம் பார்த்த அந்த பாலமுகம் வேற இப்போ பார்க்குற முகங்கள் வேறதான அந்த அனுபவமே வித்தியாசமாக இருந்தது ரொம்ப பேரும் அவரவருடைய கொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமாக வந்திருக்காங்க நாம் போட போலமாக எப்படி இருக்குது அவங்க அப்படி பார்த்து நெருங்கி வர அப்படி பேக் அடிக்கிறாங்க வந்து அப்படியே நண்பர்களுக்குள்ள ஆவலை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுவாங்கள்ல நம்மளை கட்டி பிடிச்சி சந்தோஷப்படுறதுக்கும் அங்கே முடியாது அப்படியே பார்த்தோன்னே அப்படி ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துக்கிறாங்க இருந்தாலும் ஆவலின் பகுதியில் சில நண்பர்கள் வந்து அதில் ஒரு நண்பன் பேர் லட்சுமணராஜன்னு பேர் அவன் என்ன பண்ணுறான் சாமி இங்கே வா கஷ்டி கழிவு என் கையை பாருவன் முதல்ல அப்படின்னா சொல்லு என்னன்னு சொல்லு அப்படின்னா என்ன யாரும் சொல்கிற கை நல்லா இருக்கு சொல்லு அப்படின்னா ரொம்ப ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் சுற்றி எல்லாம் நிற்கிறேன் சொல்ல மாட்டியா சொல்ல மாட்டியா அப்போ நீ இதெல்லாம் எதுக்கு சாமியார் சொன்னால் தான் சாமியார் அப்படின்னா இல்லைப்பா அதுக்குன்னு தனியாக படிப்பு இருக்குது நான் என்ன படிச்சுட்டுருக்கேன் அதெல்லாம் படிச்சுட்டு வந்து அப்புறம் சொல்கிறேன் போப்பா நீ எல்லாம் சாமியார் கிடையாது விடு அப்படின்னா இன்னைக்கு அவன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆன பையன் இருந்தாலும் சாமியார்னா என்னன்னு தெரிஞ்சு வச்சிருக்கான் இதெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு இதுக்கெல்லாம் நம்ம எப்படி பதில் சொல்றது புரியல அவங்க மக்களுடைய எதிர்பார்ப்பும் அவங்களுடைய புரிந்து ஒரு விதமா இருக்குது அப்புறம் ஒரு சிலர் கேக்கிறாங்க உட்கார வச்சு ரவுண்டு கட்டி கேட்கறாங்க நீங்க என்ன மாதிரி அப்படின்னு நீங்க என்ன மாறி அப்படின்னு கேட்பாங்க அதாவது கல்யாணம் முடிக்காம இருக்கிறீங்க ஆனால் இது இது எந்த எந்த வழி நீங்கள் எதை பின்பற்றுறீங்க நீங்கள் எந்த கோயில் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் என்ன பூசாரியா இல்லைது என்ன மாதிரி அப்படிங்க அதாவது இதை பற்றிய ஒரு புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு இன்னும் வரலை இந்த சா சாதனை வயப்பட்ட வாழ்க்கை அல்லது துறவர வாழ்க்கை அல்லது இது போல் ஆத்ம விச்சார வகுப்புகள் இப்படிலாம் ஒன்று இருக்குதுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது வேதாந்தம்ன்ற ஒரு ஒரு சாப்டர் இருக்குது அதில் இதுபோல் விஷயங்கள் தத்துவ விசாரங்கள்லாம் அதுக்குள்ளே இருக்குது வழிபாடுகள் என்பது தனியாக இருக்குது வழிபாட்டுகளுக்கு அப்பாற்பட்டு இதுபோல் ஞான கல்வி என்பது ஒன்று இருக்குது அப்படின்றது கூட அவர்களுக்கெல்லாம் என்னது இன்னும் தெரிய வாய்ப்பில்லை நாம் அங்கே போய் மூணு நாள் அவங்க சந்தோஷமாக இருக்க இடத்துல போய் நாம் லெக்சர் பண்ணிவிட்டு அவங்களை குழப்பிட்டு வந்த கூட ஒரு கோரமாக உட்காந்தமாக நம்மளை கூப்பிட்டு நேர நேரத்துக்கு சாப்பாடு போட்டாங்களா கொஞ்சம் நேரம் அந்த ராஜா இருந்தார் ராமசுப்பிரமணிய ராஜா கூப்பிட்டு பக்கத்துலேயே அதாவது மேடை ஏறுவதற்கு முன்னாடி கொஞ்சம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டார் அப்போ நம்மள முன்னாடி வரிசையில் உட்கார்ந்தான் அவரும் பக்கத்துலேயே வந்து உட்கார்ந்துட்டார் உட்கார்ந்தவொடனே அந்த ஆர்கனைஸ் பண்ணுறவர் அறிமுகப்படுத்துகிறார் நம்ம பேச்சு இருக்கிறதா அந்த சாமி அப்படின்னா கும்பிட்டார் அவரும் ஏற்கனவே வேதாந்தமாக நல்லா படித்தவர் சிறங்கேரி மதத்தோடு ரொம்ப நெருங்கிய தொடர்புடையவங்க வேதாந்தத்துக்காக அவங்க பெரும் பொருள் செலவு பண்ணுறவங்க அப்போ இன்னும் அவங்க ஒரு சன்னியாசியை அவங்களுடைய அமைப்புலேயே வச்சிருக்கிறாங்க அங்கே விருதுநகர் கைவல்லி அந்த மாதர் அந்த சாமியை வந்து சன்னிஷ்டானந்தா சுவாமி சன்னிஷ்டானந்தான்றவங்கள அங்கே என்னது ட்ரஸ்ட்டு லிங்கம்மாள் ட்ரஸ்டினுடைய பேரில் ஒரு ஒரு குடி கட்டி சாமியை தங்க வச்சு அவங்க பக்கத்தில் எல்லாம் சத்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படி ஒரு இதில் இருக்கிறவரு எப்படி படிச்சிருப்பாருன்னு விஷயம் ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு ஒரு கும்பட்டார் சாமியோடைய திருநாமம் என்னவோ அப்படின்னாரு நமக்கு பார்த்தா பயமாக இருக்கே நாம் பார்த்தது எப்படி டென்த்து முடிச்சுட்டு போய் போனால் இந்த மூணு வருஷம் படித்தோம் அந்த நேரங்களில் அவரை எப்போதான் பார்க்க முடியும்னா இனாவுரல் ஃபங்க்ஷனில் பார்க்க முடியும் ஆண்டு விழாவில் பார்க்க முடியும் ஸ்போர்ட்ஸ் டேயில் பார்க்க முடியும் ஹாஸ்டல் டேயில் பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ஆயுத பூஜை அன்றைக்கி பார்க்க முடியும் கடைசியில் நிறைவு விழா அன்றைக்கி பார்க்க முடியும் இவ்வளோ நாள்னால் அவரை பார்த்துருக்கோம் பார்த்தாலும் நாமலாம் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க மேலே வருவாங்க அப்படியே போவாங்க இப்போ பக்கத்தில் உட்கார்ந்துருக்கார் கேட்குற சாமியோட திருநாமம் என்னப்போ அப்படின்னு கேட்குறாரு அப்புறம் வேதாந்த ஆனந்தா அப்படின்னா ஓ வேதாந்தமே ஆனந்தம் தானே அப்படின்றார் அப்போ அவருக்கு பதில் எப்படி வருது பாருங்கள் வேதாந்தமே ஆனந்தம் தானே அப்படின்னார் ஒரே சந்தோஷம் அவருக்கு இப்படியும் ஒருத்தர் இருக்காருன்றால் அப்புறம் மேடை ஏறி போயிட்டு ப்ரோக்ராமில் எனக்கு பேசுகிறதுக்காக வாய்ப்பு கொடுக்கல அதுல இல்லை நிகழ்ச்சினால இல்லை அந்த ஆர்கனைசரை கூப்பிட்டு சாமியை கொஞ்ச நேரம் பேச சொல்லிட்டேன் அப்புறம் இடையில போய் நானும் சில விஷயங்களை சொல்லிட்டு வந்தேன் அப்போ அந்த இடத்துல அவங்களுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா ஒரு துறவின்னு அவங்களுக்கு அது என்னன்னு கூட விளங்கலை ஜோசியரு அருள்வாக்க சொல்றவரு பூசாரி எல்லா அருக்குல எல்லா துறவி எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு சாமியார் அப்படின்றது ஒண்ணுதான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர்களில் சாமியார் புரியுது அதுன்னு சொல்கிறது அவங்களுடைய லைஃப்பை போய் பார்த்திங்கன்னா அவங்க உண்மையிலே துறவரம் எடுத்தவர்களாக கூட இருக்க மாட்டாங்க நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நிறைய நியூஸ்கள் வந்து சாமியார்களை பற்றி வருது ரொம்ப நியூஸ்கள் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து முழுமையாக இந்த வாழ்க்கையில் வந்தவங்களாக கூட இருக்க மாட்டாங்க ஆனால் பழியும் யார் மேலே தான் வந்து சேரும் எங்களை போல் பஸ் ஸ்டாண்டுகளில் பஸ் ஏறி போயிட்டு தான் சேரும் ஏனா? நம்ம பொதுமக்களோட அதிகப்படியா நேரடியா என்ன பண்ண வேண்டியிருக்கு தொடர்பு பண்ண வேண்டியிருக்கு அப்பால் சிவன் ஆகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவார் சிவன் முதல் மூவரும் இது கேள்வி அந்த பாடல் முழுக்க கேள்வி சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திதி நாசங்கள் செய்வார் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார் தவறுமிகு குருவே இவனுக்கு அவையில் ஒரு சற்றும் காணேனே ஈஸ்வரன் எப்படிப்பட்டவர் உலகத்தையே என்ன பண்றாரு நாசம் மிகப்பெரிய பணிகளை செய்யறார் பிறர் மதிகளும் அறிவார் ஈஸ்வரனுக்கு எல்லாருடைய மனசுலையும் என்ன இருக்குன்றது தெரியும் கண்ட்ரோல் எப்படி கொடுத்துக்காது நமக்கு தனித்தனியா ஒரு பெட்டி கொடுத்துருந்தாலும் அந்த பெட்டிக்குள்ள ஸ்டாக் ரிப்போர்ட் யாருக்கு போயிடுமா ஈஸ்வரனுக்கு போயிருமா ஆனால் சொல்ல மாட்டார் ரெண்டு ஈஸ்வரன் மிகப்பெரிய திருடன் என்னன்னா எல்லா ரகசியமும் தெரிஞ்சு வச்சுருந்தாலும் யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணிக்கிட மாட்டார் ஆனால் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு மட்டும் சொல்லி சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சங்கிலி நாச்சியார் அந்த மகிழ மரத்தடியில் க என்ன திருமணம் பண்ணணும் அப்படின்றத மகிழ மரத்தடியில் சக்தியம் வாங்கணும் அப்படின்றத என்ன பண்ணிட்டாரு சொல்லி கொடுத்துட்டார் அவருக்கு இவர் கிளப்பி விட்டு கோபத்தை உண்டு பண்ணணும் அப்படின்னு அவரை அவரை சோதிக்கிறதுக்கு அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இப்போது பொதுவாக ஈஸ்வரன் வந்து ஒருத்தர் உள்ளத்தில் இருக்கிறது இன்னொரு உள்ளத்துக்கு என்ன பண்ண மாட்டார் சொல்லவே மாட்டார் சில முக்கியமான காரண காரியங்கள் இருக்கும் சமயம் பொது நலனுக்காக மாத்திரம்தான் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார் அதாவது நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியமாகும் நாம் நினைச்சுட்டு இருக்கோம் ஜீவசாட்சி ஜீவசாட்சி நமக்கு இன்னொரு சாட்சி ஒன்று இருக்கு அது எந்த சாட்சி தெய்வத்தின் சாட்சி அது அப்படியே இருக்கும் எல்லா சாட்சியும் அதுக்குள்ள அடக்கம் ஜீவன் ஜீவன் முதல் சாரி சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திதி நாசங்கள் செய்வார் அவர் ஈஸ்வரனே சிவனாகவும் ஈஸ்வரனே விஷ்ணுவாகவும் ஈஸ்வரனே பிரம்மதேவனாகவும் இருந்து இந்த முத்தொழில்களை செய்து கொண்டிருக்கிறார் அவர் பிறர் மதிப்பளும் முக்காலங்களும் அறிவார் ஏன் அவருக்கு எல்லாருடைய மதியம் அவருக்கு தெரியுது அம்மாக்காரி குழந்தைய வளர்க்கிற சமயம் அந்த குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு அதுக்கு தெரியாதுனா கூட யாருக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் என்ன அது அவள் அந்த குழந்தையை தானாகவே என்ன பண்ணிட்டான் பாதிக்கிறான் குழந்தையை வந்து தனக்கு அண்ணியமான ஒரு பொருளாக பார்க்குறேன் அது தானே அப்படின்னு பார்க்கறதுனால அதுக்கு எறும்பு அல்லது பசிக்கு அழுகுதா அல்லது வெளியே போகிறதுக்கு அழுகுதா எதுக்கு அழுகுது அப்படின்றதுக்கு அவளுக்கு நல்லா தெரியும் சில நேரங்களில் சில பொருள்கள் வேணும்னு ஆசைப்பட்டு அழுகும் அது கொடுத்தா அந்த பிள்ளைக்கு இடைஞ்சலா இருக்கும்னு தெரிஞ்சு அதை கேட்டால் ரெண்டு அடி அடித்து அதை மிரட்டி அந்த பொருளை கொடுக்காமலும் பண்ணுவார் அப்போ அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் இறைவன் இந்த உலகத்தை தானே படைத்ததனாலே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவர்களுடைய உள்ளங்களும் யாருக்கு வெளிச்சம் இறைவனுக்கு வெளிச்சம் அதுலயே இறைவனுக்கு மறைச்சு வச்சு எந்த ஒரு பொருளும் உலகத்தில் இல்லை அந்த கரணங்கள் உட்பட அவர் பிறர் மதிகளும் முக்காலன்களும் அறிவார் நாம் பிரச்சனைக்கு தீர்வு தேடி இப்போ நாம் கண்ணு கண் கூட காணக்கூடிய பிரச்சனையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு மட்டும் தீர்வு கேட்டு அழகிறோம் ஆனால் இறைவனுக்கு தெரியும் நம்முடைய இறந்த காலம் முழுக்க தெரியும் இப்பொழுது நிகழ்காலம் தெரியும் இனி எதிர்காலமும் அவனுக்கு தெரியும் அதனால் இப்போ வந்திருக்கக்கூடிய பிரச்சனை என்ன என்பதை நம்மை விட யார் நல்லா அறிவான் ஈஸ்வரன் நன்றாக அறிவான் இப்போ கொஞ்சம் பொறுத்துக்கோ இனி உனக்கு நல்ல காலம் வருதுன்றது இறைவனுடைய இப்படி உனைய கஷ்டத்துக்கு உனைய உட்படுத்தி இருக்கிறதே இனி வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு தான் அப்படின்றது அவனுக்கு தெரியும் ஆனால் நமக்கு அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ நமக்கு பொறுத்து கொள்வதற்கோ பொறுமையும் இல்லை அதனால் உடனடியாக என்ன பண்ணுறோம் காவிய வயப்பட்டு அதை பரிகாரம் தேடுவதற்காகவோ அல்லது அந்த துன்பத்திலிருந்து தப்பிப்பதற்காகவோ தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அவரு ஆன்சர் எதுல இருக்குது இறந்தகால நம்முடைய கடந்தகாலம் இந்த பிறவிக்கு முன்பு நாம் செய்ததெல்லாம் என்ன அப்படின்ற ரெக்கார்டு யார்ட்டருக்கு இளையர் இந்த பிறவியில முழுக்க நமக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதை ரெக்கார்டும் யார்ட்டருக்கு ஈஸ்வரன் கிட்ட இருக்கு இதனால் உண்டாகும் அடுத்த பிறவிகளில் என்ன செய்ய போறோன்ற ரெக்கார்டும் அவங்ககிட்ட இருக்குது அதனால் இந்த இப்பொழுது ஏற்படக்கூடிய இந்த துன்ப அனுபவத்தின் காரணம் என்ன அது எந்த போக்கில் போகும் என்பதற்கு அவற்ற எல்லாமே இருக்குது நாம் அதை மறுக்கிறோம் எதை மறுக்கிறோம் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கக்கூடாது நான் ஒரு ஈ எறும்பு கூட எந்த துன்பமும் செய்யலை எனக்கு இந்த துன்பம் வந்திருக்கவே கூடாது மனசகாலம் மூட பெறுவதற்கு என்ன நினைக்கல துன்பம் நினைக்கலை எனக்கு ஏன் வந்துச்சு கடவுள் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு கடவுள் இருக்காரா இல்லையா இப்படியே போனால் கடவுளை கும்பிடுறதே மறந்துடுவேன் கடவுளையே நான் வெறுத்துருவேன் அப்படின்னா போட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் அப்போ அவருக்கு அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் எல்லா ஜீவர்களுடைய இந்த பதிவுகளும் அவருக்கு தெளிவாக தெரிகின்றன விபு ஆவார் எல்லை இல்லாத பறந்திருக்கக்கூடிய போன்றவர் அவருடைய அந்த அறிவுக்கு ஒரு எல்லை கிடையாது நம்முடைய அறிவுக்கு எல்லை உண்டு அப்படி இருக்கும் பொழுது தவம் மிகு குருவே தவசிரேஷ்டரே இவனுக்கு அவையில் ஒரு சற்றும் காணேனே இவனுக்குன்னு சொன்னால் ஜீவன் முத்த யானிக்கு ஜீவன் முத்த யானைக்கு சிருஷ்டி ஸ்திதி செய்ய இயலாது ஒரு பொருளை கூட ஜீவன்முத்த யானை படைக்க முடியாது காப்பாற்ற முடியாது அழிக்க முடியாது பிறருடைய மதிகளை ஜீவன் முக்த யானி அறிந்து கொள்ள முடியாது மூன்று காலங்களை அவரால் அறிந்து கொள்ள முடியாது அவர் எல்லைக்கு உட்பட்டவர் இப்படி இருக்கும் பொழுது ஈஸ்வரனையும் ஜீவன்முக்தானியையும் எப்படி ஒன்று என்று சொல்லுகிறீர்கள் கேள்வி பொருத்தமாக தான் தெரியுதா இன்னும் குருநாதகத்தை எப்படி எடுத்துட்டு போறாருன்னு பார்ப்போம் தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயமும் தழுவும் ஓர்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேல் என்றும் கீழ் என்றும் பிரிவாம் பிரிவாமே தான் இருக்கும் இல்லையா பிரிவாமே அப்ப சாமிக்கு எங்க இருந்தா அந்த உதாரணங்கள்லாம் கிடைக்குவோம் உதாரணங்களை சொல்லி இவரை என்ன பண்ணிடுவார் சமாதானம் பண்ணி வச்சிருவார் தடத்து நீர் நிலாத்திரிஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும் குடத்து நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமை முதல்ல சொன்னது தடத்து நீர் நிலாத்திரி ஒலி சமட்டி ஈஸ்வரனுக்கு சொல்லப்பட்டது இரண்டாவது சொல்ற குடத்து நீர் விளக்கினில் ஒளி அப்படின்றது வியட்டி ஜீவன் மத்த சொல்லப்பட்டது தடத்து நீர் ஒரு தடாகம் தடத்து நீர்ன்றது அகன்ற குளத்துக்கு தடாகம் தடத்து நீர் நிலாத்திரி ஒளி நிலாத்திரி இது நிலவு முழு நிலவு அதனுடைய பிரகாசிக்கக்கூடிய ஒளி உபயமும் தழுவும் ஊர்தனை காக்கும் எனது உபயம் ரெண்டுமே எனது அனைத்தையும் தழுவிக்கொள்ளும் ஊர்தனை காக்கும் அந்த ஊருக்கே அது பயனுள்ளதாக இருக்கும் கடத்த நீர் எனது வரக்கூடிய ஊருணி என்னது ஊர் மக்கள் யார் வந்தாலும் அதில் என்ன எடுத்துகிட்டு போகலாம் தண்ணி எடுத்துகிட்டு போகலாம் தடாகம் ஊருணி யாருக்கும் ஆட்டேன்னு அது சொல்லாது ஊர் கட்டுப்பாடுன்னா சொல்லும் இவங்க எடுத்துட்டு போடாது இவங்க எடுத்துட்டு போக கூடாது ஆனா தடாகம் ஒரு யாரையும் என்ன சொல்லாது எடுத்துட்டு போகாது அப்படின்னு சொல்லாரு காக்கும் அப்ப உபயமும் உபயமும் தழுவும் ஊர்தணை காக்கும் என்னென்ன ரெண்டுமே அதாவது உலகம் முழுக்க இந்த நிலாவானது தன்னுடைய குளிர்மையை பாய்ச்சுகிறது அதுல நல்ல திருடர்களுக்கும் பாய்ச்சிக்கிற ராத்திரி எல்லாம் தூங்கினோம்னா திருடர் ராத்திரி முறை என்ன பண்றான் தேடி தேடி என்ன பண்றான் திருட்டு வேலையை பார்க்கறான் அவனுக்கும் இந்த நிலா என்ன பண்ணுது அவன் வெளிச்சத்தை போட்டு காட்டிக்கிட்டு தான் இருக்கு ஊர்தனை காக்கும் அப்போ இந்த இந்த இது வந்து பொதுவானது சமட்டி அனைவருக்கும் பொதுவான விஷயங்கள் இது யாருக்கும் மறுப்பது கிடையாது பொதுவான விஷயங்கள் அதை யாரும் மறைக்கவும் முடியாது ஊர்வணியை என்ன போட்டு மறைக்க முடியாது தெர்மோகோல் போட்டு மறைக்க முடியாது அதை வந்து என்னது எல்லாேருக்கும் ஓப்பனாக தான் இருக்குது குடப்பு நீர் விளக்கினில் ஒளி இரண்டும் ஓர் குடும்பம் அதே தண்ணி தான் எங்கே எடுத்துகிட்டு வாரம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறதுக்கு ஒரு பானையில் வச்சுருக்குறோம் இல்லையா அது யாருக்கு மட்டும் பயன்படும் அதை எடுத்து ஊருக்கு கொடுக்கக்கூடாது குடும்பத்துக்கு அது ஊருக்கு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு வருவாங்க நம்ம வீட்டு பயன்பாட்டுக்கு நம்ம வச்சிருக்கிற எடுத்து போய் எங்கே கொடுக்கக்கூடாது ஊருக்கு கொண்டு கொடுத்தா வீட்டில் இருக்கவங்க கரைச்சல் பண்ணுவாங்க ஓர் குடும்பம் காக்கும் அதுபோல் விளக்கிலின் ஒளி அங்கே நிலாத்திரி ஒளியின்றதும் எது தான் சூரியனிட் பெறப்பட்ட கதில் இந்த நாம் வீட்டில் ஏற்கிற திரியும் எது தான் விளக்கு ஒளிய சூரியனுடைய அது பொருள்களில் பொருந்தி அக்னியாகி நமக்கு பயன்படக்கூடிய ஒளி ரெண்டுமே எதனுடைய ஒளி தான் மூல ஒளின்னு மாத்தம்னா யாரு சூரியனுடைய ஒளி அப்போ அது எதுக்கு மாத்திரமா வீட்டுக்கு மாத்திரம்தான் வெளிச்சத்தை தருகிறது அதை எடுத்துகிட்டு போய் வீட்டுக்கு வாசல்ல கொண்டு வெளியே எல்லாருக்கும் பயன்படுத்தும் சொல்லி வீட்டை இருட்டாக்கிட்டு வெளியே கொண்டு வைக்க முடியாது அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை பிரிவ அப்போ அந்த நீர் அப்படின்ற பயன்பாட்டை பார்த்தீங்கன்னா அது எல்லாருக்கும் குடிக்கிறதுக்கு பயன்படக்கூடியது வெ வெளிச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இருளை நீக்கக்கூடியது அந்த மூலத்தில் பார்க்கும் பொழுது ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை அவரும் சச்சித்தானந்த பிரம்மம் இவரும் கூடஸ்தான் சச்சித்தானந்தம் ரெண்டு பேருக்கும் சைதன்யம் எப்படி இருக்குது பொதுவாக இருக்கிறது ரெண்டு பேருக்கும் சித்து பொதுவாக இருப்பதனால் அருவினால் பிரிவு இல்லை அதில் ஒன்றே தான் கெடுத்த மாயையின் குணங்களால் இப்போ மூன்று சரீரம் மூன்று அவஸ்தைகள் மூன்று அபிமானிகள் அது அந்த சாக்கிரதை நல்லா காட்டுது எதனால் பிரிவு மூன்று சரீரங்கள் மூன்று அபிமானி மூன்று அவஸ்தைகள் மூன்று அபிமானிகள் கட்டளையில் இந்த எஸ்டி சமஷ்டி தூள சரீரங்களுக்கும் தனித்தனி பேர் கொடுத்துருக்கு எஸ்டி சமஷ்டி அவஸ்தைகளுக்கும் தனித்தனி பேர் கொடுத்துருக்கு ஆச்சரியம் அதுக்கெல்லாம் தனித்தனியாக பேர் கண்டுபிடிச்சிருக்காங்க நாம் இப்போ இதில் வந்து எஷ்டி அபிமான திரயமும் சமஷ்டி அபிமான திரயங்களுக்கு மட்டும்தான் பேர் போட்டிருக்கோம் கட்டளையில் போனீங்கன்னா சரீரங்களுக்கு மூணு மூணு சரீரங்களுக்கும் வேறு வேறு பேர் இருக்குது மூணு மூணு அவஸ்தைகளுக்கும் வேறு வேறு பேர் இருக்குது ால் மேல்ீழன்றும் பெவாமை சொன்ன பாடம்தான் எனது பாதலம் விசும்பு போல பல தூரம் அகன்று நிற்பர் சொல்லியிருக்காரு வாக்கியார்த்தத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ரெண்டு பேரும் எப்பொழுதுமே என்ன பண்ண முடியாது ஒன்றுபடுத்த முடியாது அவனுடைய இடம் அவனுடைய காலம் இதெல்லாம் வேற வேற அதனால அவருடைய பேர் எல்லாம் வேற ஒருத்தர் பேர் இல்லா பூச்சி இன்னொருத்தர் இந்த பேர் வச்சா கடைசி வரைக்கும் அவருக்கு அதான் ரெக்கார்டு பர்த் சர்டிஃபிகேட்லேருந்து டெத் சர்டிஃபிகேட் வரைக்கும் ஒரே பேரில் தான் இருக்க முடியும் அப்படியே பேர் மாற்றம் பண்ணனாலும் அது எங்கே போயிட்டு வரணும் கெசட்டுக்கு போயிட்டு வரணும் ஆனால் ஈஸ்வரனுக்கு கெசட்டே கிடையாது எந்த பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம் நமச்சிவாயனு பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம் நப்போ நாராயணான்னு பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயான்னு பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம் சரவண பகவான் பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம் ஆதிபராசக்தியின் பேர் போட்டாலும் எடுக்கும் ஓம்னு பேர் போட்டாலும் எடுக்கும் ஒன்றுமே பேர் போடாட்டினாலும் டயர் பண்ணலாம் அதான் ஆச்சரியம் அவனுக்கு பெயரிலி அவனுக்கு ஓர் நாமம் ஓர் உருவம் இல்லாமனுக்கு பல்லாயிரம் நாமங்கள் அவனுக்கு பீஷ்மாச்சாரியார்ட்ட கடைசியில் அம்பு படுக்கையில் படுத்துருக்கப்போ தர்மராஜரை முன்னாடி கொண்டாந்து நிறுத்துறாங்க எனக்கு ஏதாவது தர்மசாஸ்திர நல்ல விஷயங்களை சொல்லி ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு முன்னாடி வந்து நிற்கிறாரு தர்மசாஸ்திரங்களை போதனை பண்ணிவிட்டு முக்கியமான அரசியல் சூட்சமன்களை எல்லாம் அவருக்கு போதனை தன்னுடைய அனுபவங்களையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் இது எல்லாத்துக்கும் மேலே உங்கள்கிட்ட ஒருத்தர் இருக்கானே கிருஷ்ணன் இருக்கானே அவனை ஆயிரம் நாமங்களில் பாடுன்னு சொல்லிட்டு அவனை என்ன பண்ணுறாரு ஆயிரம் நாமங்களில் பாட்டா விஸ்வமும் விஷ்ணுர்வர் ஷக்காரோ பூத்த பவ்ய பவத் பிரபுவோ பூத கிருத் பாவோ பூதாத்மா பூதபாவனக அப்படின்னு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டார் யார் அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டாரு கிருஷ்ணன் அர்ச்சனை பண்ணார் இங்கே உங்களுக்குள்ளேயே நாமங்களை நீ சொல்லிட்டு அது எல்லா தர்மமும் அதுதான் தர்மங்களே அதுதான் இறைவனுடைய நாமங்களை சும்மா சொல்லிக்கிட்டே இருக்கிறதே பெரிய தர்மம் அப்படின்ற நம்மளால் தத்துவ பாடம் படிக்க முடியலை நம்மளால் உலக மக்களுக்கு பெருசாக நன்மை செய்ய முடியலை அப்படின்னா ஒரு வேளை சும்மா உட்காந்து இறைவனுடைய நாமத்தை மனதார என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம் புகழ்ந்து பாடிக்கிட்டே இருக்கலாம் அது எல்லாத்தையும் கொண்டு வந்துடும் அதுக்குள்ளே கொண்டு வந்துடும் அது வெறுமனை மெக்கானிக்கலாக ஆரம்பத்தில் பாடினாலும் உள்ளுக்குள்ளே உணர்ந்து இறைவனுடைய சர்வ வியாபகத்தன்மையை நினைத்து இறைவனுடைய கருணை தன்மையை நினைத்து எல்லாமாக அவன் ஆகியிருப்பதை நினைத்து நினைத்து பாட ஆரம்பிச்சிட்டோம்னா ஈஸ்வரன் எங்கே கிடப்பார் அபிராமிப்பட்டருக்கு ஈஸ்வரன் ஈஸ்வரி என்ன பண்ணார் கூப்பிட்டு வந்துட்டாளே இல்லையா அபிராமிப்பட்டர் அவர் பாட்டு அவருடைய உபாசனை பண்ணிட்டு இருந்தவர் அபிராமி எங்க வந்துடுறார் அவரு தவறா சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சரி பண்றதுக்கு யார் வந்தாச்சு அபிராமி வந்துட்டார் புரியுதா உபாசனையுடைய பலம் இறைவனை எங்கேயே கொண்டு வந்து சேர்த்திருவான் நாம இருக்கிற இடத்துக்கே பூசலா நாயனா அவரு இருந்த இடத்துல இறைவனுக்கு அவருடைய மனசுலேயே கோயில் கட்டுறாரு ஆனால் கோயில் கும்பாபிஷேகமாக ராஜா ஏற்பாடு பண்ணுறாரு ராஜாவுடைய கும்பாபிஷேகத்துக்கு தள்ளி வச்சுக்கோ நாங்கள் வர முடியாது இன்னொரு இடத்துக்கு போகணும்னா பேரை சொல்லிட்டு விட்டுறாரு இவன் கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சி வந்து பார்த்தா ஒரு பாரடைஞ்ச ஒரு குடிசைக்குள்ள மற்ற ஊரில் யாருக்கும் தெரியாது அப்படி ஒருத்தர் இருக்காருனே தேடி கண்டுபிடிச்சி போய் பார்த்தா அவர் பாட்டை உட்காந்துங்க நீங்கள் கோயில் கட்டிட்டுலாங்கண்ணா கோயில் எங்க எங்கண்ணா அவரை சிரிச்சுக்கிட்டே கோயில் எங்கேயுமே இல்லை கெட்டாக ஆசைப்பட்ட முடியலை அதனால் மனசுக்குள்ளேயே கட்டிக்கிட்டேன் அப்படின்ட்டாரு அப்போ ராஜாவுக்கு எப்படி இருக்கும் எவ்வளோ பொருள் செலவு பண்ணி எவ்வளோ பெரிய கோயிலை கட்டி வச்சுருக்கான் இங்கே ஒருத்தர் மனசுக்குள்ளேயே கோயில் கட்டியிருக்கான் அதுக்கு இறைவன் எழுந்த அளவுக்குள் தேதி கொடுத்துருக்கிறாருன்னொடனே இப்போ எது பெரிய விஷயமாக இருக்குது உபாசனை மிக பலமாக இருக்கிறது அப்போ இறைவனுடைய நாமங்கள் இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறது அனைத்தையும் அங்கே இருக்கிற இடத்துல கொண்டு வந்து சேர்த்திடும் இறைவனுக்கென்று தனியாக என்ன கிடையாது பேர் கிடையாது ஏன் சகசிரநாமம் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அவனுக்கென்று ஒரு ஏதவனூர் பாதாளம் எழிடும் கீழ் சொக்கழிவு பாதமலர் போதார் புனை எல்லா பொருள் முடிவே ஒரு திருமேனி ஒன்றல்லன் வேதமுதல் பின்னோரும் மண்ணும் துரித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டருடன் கோதிர்குளத்தரொன்றன் கோயிற்பனா பிள்ளைவாள் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றார் ஆரையலார் ஏதவனைப் பாடும் பரிசேலோர் என்பார் அந்த புதிதாக வழிபாட்டிற்கு வரக்கூடிய பிள்ளைகள் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த காத்தியாயினி நோன்பு விரதத்துக்கு வந்ததில்லை ஏற்கனவே பழைய பெண்கள் இதுக்கு முன்னாடி அந்த வழிபாட்டில் ஈடுபட்ட பெண்கள் மூத்தவங்க வர்றாங்க கோயிலில் கோயிலை பராமரிப்பதற்கென்று பினா பிள்ளைகளும் இருக்கிறார்கள் பெண்கள் கோயிலை கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி பாத்திரங்களை கழிவு கொடுத்து துணிமணியெல்லாம் துவைச்சு கொடுத்து இறைவனை பார்த்துக்க இறைவனுக்காகவே தங்களுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தவர்களுக்கு பினா பிள்ளைகளில் இறைவனோடு பிணைக்கப்பட்ட பிள்ளைகள் அப்போ அவங்களுக்கு மூத்தவங்க இல்லையா அந்த கோயிலை பற்றி தெரியும் உள்ளே இருக்க சாமியை பற்றி தெரியும் இந்த புதுசார்ந்த பிள்ளைகள் ஆர்வம் உறுதியினாலே இவ்வளோ பேர் சேர்ந்து வந்து இப்படியெல்லாம் பாடுறாங்களே அப்போ உள்ளே இருக்கவன் யார் அவன் பேர் என்ன அவங்க சொந்த ஊர் என்ன அவங்க சொந்தக்காரங்க யார் அப்படின்னு கேட்க ஆசை நமக்கும் அந்த ஆசை இருக்குந்தானே முதல்ல ஒரு கோயிலுக்கு போயிட்டோம்னா இந்த சாமி பேர் என்ன அப்படி தானே கேட்குறவங்கல்ல இந்த கோயில் எப்படிப்பட்டது அப்படி கேட்குறோம் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆர் உட்டார் ஆர் அயலார் ஏதவனை பாடும் பரிசு இவரை எப்படி பாடணும் அப்படின் கேட்கல விடையை கொடுக்கல அடுத்த பாட்டு மொய்யாத தடம் பொய்கை புக்கும் ஒகையே அடுத்த பாட்டு வேற எதுக்கு போயிடுச்சு அப்போ கேள்வியோட விட்டுட்டு போயிட்டாரே கேள்விக்கு விடை என்ன அப்போ விடை எதுவே தான் கேள்வியே தான் விடை வினா எதிர் வினா வினா கேட்டவோ வினாவே தான் விடையாக மாறுகிறது என்னது அவனுக்கு ஊர் என்று எதுவும் கிடையாது அவனுக்கு எது ஊர் பேர் என்று எதுவும் கிடையாது அவனுக்கு எது பேர் அவனுக்கு நண்பர்கள் என்று யார் உற்ற உறவினர்கள் என்று யாரும் கிடையாது அவனுக்கு வேறுபட்டவர்கள் அந்நியப்பட்டவர்கள் என்று யாரும் கிடையாது அவனை இன்ன வகையில்தான் பாடி பரவ வேண்டும் என்ற ஒரு கிடையாது அப்படின்னு அதை எதுலையுமே அவனை வந்து என்ன பண்ண முடிய சேர்த்த முடியாது சொல்றது யாரு வாணிக்கவாச பகவான் சொன்னார் அதான் இறைவனுக்கு அடுத்த மைதனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பிரிவாமே நமக்குத்தான் என்ன உண்டு மாயையில சம்பந்திக்கப்படும் பொழுதான் நல்லது கெட்டது பெருசு சின்னதுன்னெல்லாம் உண்டு அதன் கேட்டா போல நாமரூபங்கள் வேறுபடுகின்றன ஆனால் ஈஸ்வரனுக்கு என்ன கிடையாது அந்த நாமரூபங்கள் பேதம் அவனுக்கு கிடையாது எல்லாவற்றையும் ஒரு சேர அபிமானிக்கிறார் அதுபோல ஜீவன் முக்த எல்லாவற்றையும் ஒன்றாகவே அபிமானிக்கிறார்கள் ஒன்று வந்து சமட்டி கடத்து நீர் நிலாத்திரி அது ஊருக்கு பொதுவானது அதை யாரையும் நிலாவை வந்து யாரும் போட்டு என்ன பண்ணி திரை போட்டு மறைக்கவும் முடியாது நீரையும் மூடி போட்டு மூடி வைக்கவும் முடியாது அதுபோட குடத்து நீர் விளக்கு நீர் ஒளி அதை என்ன பண்ணிக்கலாம் மூடி போட்டு வச்சுக்கலாம் பானைக்கு மூடி இருக்குது விளக்குக்கு அந்த கூண்டு வச்சுருக்காங்க அதை மூடிக்கலாம் ஓர் குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே ஞானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை அந்த நீர் அதனுடைய பயன்பாடு என்று எடுத்துக்கொண்டால் ஒளி அதனுடைய வெளிச்சம் தரும் தன்மை என்று எடுத்துக்கொண்டால் அதிலே ரெண்டு பேரும் ஞானியும் ஜீவனுக்கு ஈஸ்வரனுக்கும் பேதமே கிடையாது சைதன்யத்திலே இரண்டு பேரும் ஒன்றுதான் ஆனால் பயன்பாட்டிலே ஒருவன் அகில திரு சிருட்டி திவி நாசங்கள் செய்கிறார் இன்னொருத்தர் என்ன பார்க்கிறார் அவருக்கு கொடுக்கப்பட்ட பிராரப்த கர்மத்தை மாத்திரம் முடிக்கிறதுக்கு உடம்பு சுமந்துட்டு இருக்கார் அவர் அந்த அளவில் மாத்திரம் இருப்பார் கெடுத்த மாயையின் குணங்களால் மேலென்றும் கீழென்றும் பெய்வாமை ஏன் அப்படி ஜீவன முத்தையானையும் ரெண்டு பேரும் ஒரே கேட்டகரியா இருந்தால் கூட இந்த பேதங்கள் எதனால வந்துச்சுன்னா ஒருத்தர் மாயா பிம்பனா இருந்தார் இன்னொருத்தர் அவைத்யா பிரதிபிம்பனா இருக்கிறார் ஆனால் அவித்தியை அவன் நாசம் பண்ணினாலும் கூட எது இருக்குது இன்னும் பாக்கி அவித்தியில் அஞ்ஞானத்தினோட ஆவரண விக்கேபத்தில் தூளசரீரம் கிடையாது பாக்கி இருக்குது அந்த தூளசரீரம் உடையிற வரையிலும் உபாதி கிடாதவர் உபாதி இன்னும் இருக்குது அது வரையிலும் அந்த பிரிவும் அப்படியே இருக்கணும் வீட்டை காளி பண்றேன்னு சொல்லியாச்சு பேக்கெல்லாம் பண்ணியாச்சு வண்டி மட்டும் வரணும் எடுத்து வைக்கணும் அந்த எடை எடைப்பட்ட நேரத்தில் வீட்டை நம்ம என்ன பண்ண முடியாது உரிமை கொண்டாட பேங்கில் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லி எழுதி கொடுத்தாச்சு இப்போ போய் வரவு செலவு பண்ண முடியாது அப்போ பேங்க் அக்கௌண்ட்டு ஹோல்டராகவும் தான் இருக்கிறோம் ஆனால் அக்கௌண்ட் ஹோல்டிங் என்ன பண்ண முடியாது நம்ம இப்போ வரவு செலவு பண்ண முடியாது இப்போ வீட்டு வாடகை குடியிருக்கிறோம் வீட்டில் தான் இருக்கிறோம் இப்போ ஆனால் இப்போ வீட்டில் என்ன பண்ண முடியாது குழந்த முடியாது எல்லாத்தையும் என்ன பண்ணியாச்சுப்ப ஜீவன் முத்து ஞானி பேக் பண்ணி வைக்கல என்ன பண்ணிட்டாரு எரிச்சு போட்டார் இருந்த வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் திடீர்க்கும் வந்து என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையும் ஒட்டுக்க வச்சு ஒரு நாள் எரிச்சிய போட்டார் வீட்டுல இப்ப ஒன்றும் இப்ப அவரும் வெளியே போறதுக்கு முன்னாடி அவரும் இல்லாமலும் போயிடுவார் அடுத்து இதை ஒரு தடவை படிச்சிடலாம் கேள்வி என் பதிமூணு அயன் மால் சேந்தை படிக்கிறான் இவன் அயன் மால் சிவன் ஆகிய ஈஸ்வரோடு எப்படி ஒப்பாவான் சிவன் முதல் மூவரும் அகில சிருட்டி திரிநாசங்கள் செய்வார் அவர் பிறர் மதிகளும் முக்காலங்களும் அறிவார் விபு ஆவார் தவமிரு குருவே இவனுக்கு அவையில் ஓர் சற்றும் காணேனே தடத்து நீர் நிலாத்திரி ஒளி உபயம் பழுவும் ஊர்கனை காக்கும் குடத்து நீர் விளக்கினி இரண்டும் ஓர்குடும்பம் மாத்திரம் காக்கும் அடுத்த மைந்தனே யானியும் ஈசனும் அறிவினால் பிரிவில்லை எடுத்த மாயையின் குணங்களால் மேல் என்றும் கீழென்றும் பிரிவாமே தந்தை தாய் ஆவானும் சார்கதிக்